யாரலோ <SILENCIO> மிக நடிக <don> <externals> <murder>. கண்ணடம் கடலும்டக்கம் <laughs> யிலோ <Sessimus> <Sessimus> ய காமாத்தை புத்தைய மனோவந்த நந்த நந்த சுந்தை அற்புதமான பதந்த நாராயண நாராயணன் என்கிற சுத்திற்குமாக இருக்கூடியால் சொல்லக்கூடியும் அந்த லோகம் ஒரு கால் படைத்து மறுபடியும் இதைத் தொடத்து மறுபடியையும் விளையாடி கொண்டு போகக்கூடிய இந்த இல்லாத கூட்டி இரண்டும் அவனுக்கு சொத்தாக இருக்கிறது இதைத்தான் செங்கோடும் என்று தெரிவிக்கிறார் அப்படி உதயநிதி நாமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இந்த லோகம் விளையாட்டுக்காக விட்டுக்கொண்டிருக்கிறார் அதிலே அதிமந்தமான செய்கிறார் அவரு விளையாட்டுக்காக இருக்கக்கூடிய லோகம் என்ன காட்டி கடந்து கேட்டாங்கல்ல என்னை பிறக்கும்படி செய்யாது என்னை அடைந்து என்படிக்காக இந்த ஆனந்தத்திற்காகவே என் கை என்ன இருமான் இருமான் மரத்தில் பிறந்த மறு ஒடிமையை வளர்ந்தேன் அடிவணங்கே என்கிறார் தன்வார் அந்த இரு சூரிய நாராயண கோப்பமுடியும் சந்திரநாராயப்படியாக இரு அனிநாரயும் நகத்திரத்தாரையும் எந்த ஜோதிப்பதார்த்தங்களே போக்க முடியாத அஜான அஜானத்தை போகவே கிடையாது அஜான கிடையவே கிடையாது ஆ இந்த ஜோதிஷ்பதார்த்தங்களே ஒரு பாரத்திலையும் போக்க முடியாது ீதி அஜானம் பிள்ளை இந்த குரல் கொடுக்காரை நினைக்கிறந்தான் எப்பொழுதுமே அவன் நடந்து கொள்கிறான் பிரீதியை செய்கிறான் சிலதுமே இல்ல ஆசிரியைப் பண்ணுகிறார் இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய தர்மவோசவர் எதுவுமே தர்மானுகுணமாக நடத்துகிறார் அதை அழித்துக் கொள்ளாமல் ஆனால் மொழி வைத்து மிகவும் கட்டப்படுகிறது எாக்காடும் நம்மெல்லா தண்ணனையே இது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது முடியுமா ஒரு களத்திலேயும் கிடையாது அப்பிரதி பிரதிக்ரிய கிடையாது நிரப்பரம் மூலமான யோசனை யோசனை பிரதிகிரியையும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நினைக்கிற புரியும் நிரத்தக சிந்தனை ஒரு உபயோகம் கிடையாது இந்த சிந்தனை என்னால் இது பிரயோஜனம் இல்லாத சிந்தனை ஒரு சிந்தனை நம் பண்ண வேண்டும் எந்த சிந்தனை பண்ண வேண்டுமோ அந்த சிந்தனையை பண்ணவில்லை நினைவு சொல்வதே ஒரு காலத்திலே பார்த்து செல்ல வேண்டும் என்னுடைய அர்த்தம் என்னுடைய தரம் என்று வரதமற்பணம் பண்ணினோம் அண்ணவில்லை அதை நின்று இல்லை என்று பரிசகிக்கிறார் இந்த அஜானத்தை மேற்கொண்டு எவ்வளவு வளர்க்கிறது எத்தனோ அவங்களை சொல்ல அவர்கள் அன்னைக்கு பிறந்து எங்கள் மாணவனை கண்டுகளும் அண்ணறி ராமானுஜன் கொண்டு மகன் கரை கொண்டு ராமானுஜர் என்று அற்புதமான காயத்ரி குரல் எனும் அவர்கள் அனைவரும் இந்த ராமானுஜம் ஒரு தினவாக என்று பெரியவர்களுடைய நியமம் ஆண் பெண்யாசனங்களை காயத்ரியாக இருக்கக்கூடிய திருநாமத்தை உள்ளடக்கிறது அற்புதமான பெரியவர்களை தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு யோகான் ஒவ்வொரு யோகான் தை தசாவதார்த்தப்படாத அவதாரங்கள் கிடையாது நாம் அருகில் யூர் வழியே கூட எந்தெருமா அவன் அப்படி வந்து நம் கண்ணதிலே நின்றாக லட்சமே கண்ணவில்லை காட்டவில்லை என்னை கொண்டு வாங்க எதிரிலே வந்து எதிர்கூடல் என நின்றான் லட்சம் பண்ணவில்லை வெறுப்பை அடைந்தான் பிரயோஜனம் இல்லை என்று கண்டுகொண்ட வேண்டெருமா அதன் பின்னலே நாம் போய் திறந்து பிரயோஜனம் இல்லை இனி வேறு ஒருத்தரை கொண்டு திருத்தவளம் என்று பார்த்து ஆதிசேசனை அடைத்தான் அழைத்து நீ போல் இந்த லோகத்திலே இருநூறு சம்சரங்களில் இருந்து எல்லோரையும் திருத்தி பார்த்தவர் எல்லோரையும் நீ அழைத்து வர வேண்டும் என்னுடைய சதுப்பதேத்தாலே எல்லாரும் சிறந்தவர்கள் அவற்றம் நீ போசேகனை சேர்ந்தான் ஆதிசேகனை போய் திறக்க முடியாத நியமித்தான் வருஷங்கள் பொதுவாக மீட்டர்களுக்கு நான் நீ போய் இரண்டு புனாக இருந்து இரநூறு சம்பந்தரங்களிலிருந்து எல்லோரையும் திருப்பி எனக் காட்ட வேண்டும் எல்லோரையும் அழைத்து வர வேண்டும் என்று நினைவித்தான் ஒரு பிரச்சனை விழுவது ஏன் அதிஷேகனை நியமிந்தான் வருடனை சொல்லியிருக்கிறான் வருடனும் அந்த மரங்கள் கண்கரியம் பண்ணக்கூடிய நியமித்திருக்கலாமே நியமிக்க என்று ஒரு கேள்வி அழைக்கலாம் ரெண்டு விதமாக சமாத ஒரு சமாதானம் ஒரு ஆச்சாரி கிடக்கிற ஒரு விஷயம் தான் ஒன் பேட்டி ஒரு பேர் புதிய மரம் புதிய மரத்துல புடிய வடக்க மூச்சு வளர்ந்திருக்கு நீ அது வடக்கு மூச்சு வளர்ந்திருக்கு அப்படின்னு கேட்டான் கேட்ட காலத்துல அந்த அதிகாரிகள் பசமா பதில நீ வடக்கு நோக்கி ஏன் வளர்ந்திருக்குற அது தெற்கு நோக்கி வளர்ந்திருந்தா நீ என்ன கல்வி கேட்பா ஏன் தெற்கு நோக்கி வளர்ந்திருக்கு நீ அந்த கேள்வி கேட்காமல் இருக்கிறதுக்காகத்தான் அது வடக்கு நோக்கி வளர்ந்திருக்கு இப்ப அந்த கல்வி கேட்க மாட்டாய் தெற்கு நோக்கி ஏன் வடங்கிருக்கு கேட்க மாட்டாது அதுக்காகத்தான் மீர்க்கு நோக்க வளர்ந்திருக்கு ஈஸ்வர சித்திக்கு நான் அப்பத்தை கண்டுபிடிக்க முடியுமா இல்லையா நியாயம் என்று ஒரு நியாயம் தெரிவினர் இப்போதுனே உண்டுடனே நீ போய் மரப்பாயாமல் சொல்லியிருக்கனும் உடனே நாம் என்ன கேள்வி எழுந்தாலே ஆதி பேச சொல்ல வே கேள்வி கேட்போம் அதற்காக ஆதி பேச நீண்டான் என்று ரசமாக உண்டு சொல்லலாம் தெரிவித்தான் நான் உண்மையிலே என்னவென்று கேட்டார் தந்தி தெரிவித்தான் தந்தி வெங்கடகிருஷ்ணன் செய்யோ அந்த கேட்டதை தெரிவித்தான் இந்த சமாதானம் அற்புதமான சமாதானம் இந்த சமாதானத்தை சொல்கிறேன் அது ஏன்னும் கேட்டிருக்கிறேன் நானும் நான் அதை சொல்லவில்லை அவன் சொன்னான்றவருமாரே தெரிவிக்கிறேன் அவரிடத்திலே சுவாமி சுவாமி பெரிய ஒரு கை சொன்னது அதை கேட்டிருக்கிறபடி மாதிரி தெரிவித்தான் தெரிவித்த அர்த்தம் என்ன என்று ஒரு குறை இந்த லோகத்திலே அவன் வந்து பிறந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குறை அவன் வந்தான் அந்த லோகத்திலே பிறக்கவில்லை வந்தான் இந்த லோகத்திலே அந்த ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்னோட பெருமாள் கடிதம் செய்வார்கள் பெரும் ஏழாம் அல்வரால் சமயத்தில் என்னையும் பாலம் தெளிவான் என்ன உண்மைகள் நாய் என்ன பெருநாயமே என்று பெருமான பார்த்து பெருமானைக்கிறாயே இந்தியங்கள் என்னை என்ன பாடுபடுத்த உடனே ஜெயிக்கும் பண்ணிவிட்டேன் அதற்கு அழிவார் ஆடுகிறது மகுடி மூடுகிறான் ஒருத்தன் பாம்பு ஆம்பாட்டி அவன் கையிலே மூலிகை வைத்துக் கொண்டிருக்கிறான் விசகரணமான மூலிகை இருக்கிறது பாம்பை அடக்கக்கூடிய மூலிகை இருக்கிறது மூலிகை இருக்கிறவுடைய நாளே பாம்பு அவனை கொத்தாமல் இருக்கிறது கழிக்காமல் இருக்கிறது மூலிகையை எழுந்தவர்கால் கூட இருந்தவர்களுக்கான நிலையிலே ஒரு சாஸ்திரத்திலே அதை நாள் இந்திரியங்கள் அவ்வளவு கூடிய கூடியதாக இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஏன் அடங்கி இருக்கின்றனாக இருக்கக்கூடிய முன்னல் இந்தியானி இந்திரியங்கள் நம்முடைய இந்திரியங்களுக்கு இஷ்டம் யார் எம்பெருமா அவனுக்கு அடங்கி இருக்கின்றன நீ கைவிட்டால் என்ன ஏற்படும் சுசமூலிகை போனால் பாம்பு எப்படி ஒருவனை கடித்து விடுமோ அதுபோல இவரை எனக்கு ஆபத்து ஏற்பட்ட யாருக்கெல்லாம் ஆபத்து ஏற்பட்டிருப்பாரு எவ்வளவோ பெரியவன் இது முடாறு ஒரு செய்வாரே எவ்வளவு இந்த லோகத்திற்கு வந்தான் இந்த காலத்தில் அவனுக்கு பசி வந்ததான் மிச்ச தூய் கருவனாக ஒருவனுக்கு பசி ஏற்பட்டது பெருமான விளையாட்டல ஒரு விளையாட்டு என்று கொண்டவர் பசி ஏற்பட்டதான் பசி ஏற்பட்டு அவன் ஒரு பாம்பு என்ற பாம்பை துரத்திக் கொண்டு போகிறான் பாம்பு ஓடிக்கோள் வார்த்தை கண்ணகிராண் ஓடி இருக்கிறான் போப்புடைய சூரிய சிங்காதனத்திலே விழுந்திருக்கிறான் இந்த சிந்தாதனத்தினுடைய ஆசனத்தினுடைய தாரை கட்டிக்கொண்ட பின்னாலே திரவுடன் தொடர்ந்து வருகிறான் கண்ணகிர்தான் பானிமே அது விருந்துடும் அப்படியே நிர்மிக்கப்பட்டிருக்கிறது தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது எந்ததுமான ஆகையினாலே நான் பண்ண வேண்டும் என்று எந்தமான இடத்திலே கேட்டார் நான் விட முடியாது சரணாலு பண்ணி விட்டது ஆகத்தின் காலம் விட்டது முடியாது என்று தெரிவித்து அக்காலத்தில எந்தெருமான் கொடுக்க மாட்டேன் சொன்னான் அவர் என்ன சொன்னான் இருக்கும்படி அவங்க கருடன் சொன்னதை நம்முடைய அக்கெருமா செய்ய சிவகையார் சொல்லும் வார்த்தகையெல்லாம் சொன்னான் உண்மையும் உன் கொண்டாட்டமும் குருதான் அவர் சிவகையான சொல்லும் வார்த்தை சிவகையா பள்ளத்தில் தூக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை செய்ய விருத்தாப்பினர் அவரை அல்வார்கு நகருக்கு கொண்டு வந்து திருநாராயணபுரத்திலிருந்து கொண்டு வந்து ஸ்தாபனம் பண்ணி உயிரை ரித்து அவர்கள் அறியாதன் அறிவித்தவர் ஆனால் மட்டத்தில் தரமகம் சேத்தியாதியார்கார பூஜ்ரன் தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிரமன் நடிகன்கீழ் கொண்டு போட்டு அமுகம் கொண்டவரால் மட்டத்துக்கே ஒருத்தனமாக விளங்கினவர் சிலதமாக விளங்கினவர் அவருடைய திருநாமுக்கு அறியாதவர்கள் கிடையவே கிடையாது ஹிமாச்சலம் அறிந்தவர்கள் மகத்தையெல்லாம் பாதித்தவர் சின்ன நடிகன் ராமானுஜி ஜீயர்வான் இந்த ராமானுஜி ஜீயர் தானின் அத்தமாக ஒன்று தெரிவித்தார் ஒரு காலத்திலே அவருடைய நண்பர்களுடைய ஈஸ்தனுடைய காலத்தேபம் அப்பிரத்திமமாக இருக்குன்னு அப்படியே அவரத்திலே காரைக்கின்னியன் ராமானுஷ்வீயன் சுவாமி மதத்திலே இருபத்தஞ்சாவது பட்டம் அந்த சுவாமி மதத்திலே ஒரு சித்திரம் எந்த பணம் சுத்திய வடிவத்தோடு இருக்கும் அது ரொம்ப அழகான சிறுமியும் ரொம்ப சின்ன வயசுலயே பட்டம் வாங்கிட்டு காரணமாக பட்டம் வயசு அதிகமாக ஆகிடுவது திருவையினுடைய பட்டம் உண்டு ஆஸ்தானத்தை அலங்கரித்து தன்னுடைய சேதூட்சேகத்தாரை எல்லோரையும் அடிப்படையில் செய்த மகான் இந்த சிதிகையார் செல்லும் வார்த்தை என்பதை தான் அனுபவிப்பதாக தெரிவிக்கிறார் எப்பொழுதும் பானாமரை சுவாமி எழுந்து கொள்வதா இருந்தார் அல்லத்திலே மேனாப்பள்ள சஞ்சாரம் வருடத்திலே ஒரு கற்று சஞ்சாரம் மேனாப்பள்ளும் அதன் கடவுள் போட்டிருக்கேன் எழுந்து கொண்டிருந்தார் அதை எழுந்துட பண்ணக்கூடியவர்கள் ஆந்திர வரக்கூடியவர் அழகா அல்வாசினருக்கு எழுந்துள்ள காலத்தில் அடியு சுவாமியை சேமித்தேழாவது பட்ட சுவாமி அடியுக்கு கிரந்தத்தை அனுகிரித்தவர் அப்படிப்பட்ட சுவாமி இந்த சுவாமியினுடைய எழுந்துவிடக்கூடிய காலத்தில அவர்கள் காலத்திலே இப்படி கட்டம் கிடையாது பேச்சு கிடையாது அப்பொழுதும் அரங்கத்துறை நினைத்துக் கொண்டு எழுந்துள்ள பண்ணக்கூடியவர் எழுந்திரப்பட்ட ஆனவர்களுக்கு உழப்பு வழி ஏற்படும் அப்படின்னா அவர்களும் காற்று வேலைகளை ஆனால் ஒரு இடத்துல கொண்டு அந்த மதுமான கடை இருக்கும் அங்கே இறங்குவார் கணம் விட்டு கொண்ட சாமி காரை ஒரு பணத்தை கிடைச்சிட்டு அந்த பணத்தை ஒன்று போட்டுவாங்க அவர்கள் போய் பணம் மறுபடியும் சாமி எடுத்த விட கொண்டவர்கள் இது நடந்து கொண்டிருந்ததான காலத்தில் ஒரு நாள் திடீரென்று அந்த பணம் வைப்பது மறந்து போட்டான் இந்த பணப்பையுடா இருக்கிற ஒரு மறந்து போட்டாரு அதாவது ஏஜென்ட் மறந்து விட்டாங்க சாமி அதை கவனிக்கலாம் அங்கு போய் ஒரு மதுபான தரகரங்களை இறங்கலாம் பேச ஆரம்பித்தார் தான் இந்த காலத்தில் அவர்கள் பேசினதே அதுதான் சுவிகையார் பேசும் பானம் கொடுக்கிறான் அது தமிழ் வாயால் சொல்லவே கூடாத ஒரு காலத்தில் அவர்களுக்கு அந்த பணம் கிடைக்காத காலத்தில் ஏற்பட்ட கோபத்தில் அவர்கள் பேசின பேசியிருக்கிறது அதுதான் கெருவம் பேசினும் தற்கு அர்த்தம் தெரிவித்தார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் தூங்கி சுமந்தையும் யார் உதவியை சொன்னான் அவருடனே பக்கத்தில் அழைத்தான் அழைத்து அவருடைய நூலி துண்டுகளில் வைத்தான் தூக்கி பார்க்கிறான் ஒன்னை என்ன பிரசித்தமான பெயர் கொடுக்கிற கூட்டம் பெருமான அல்லவனே இருக்கிறான் சில சமயத்தில் பணிப்பட சை அப்படியும் தூக்கி சுமந்த ஒருவன் சொல்லுகிறார் அதே போலத்தான் உடனே சுமந்து கொண்டோ என்பது என்று தெரிவித்தான் தெரிவிக்கிறார் இந்த லோகத்திலே வந்த காலத்தில் அவனை இந்திரியங்களை அப்பாடுபடுத்தினான் ஆனால் அதிபேகம் இந்த லோகத்திலே லக்ஷ்மணாக அவதரிக்கிறார் பலராமனாக அவதரிக்கிறார் பலராமனாக குறித்து அவர் காலத்தில் அவன் கூடி புகதைகளே கூட இருக்கிறான் ஆனாலும் இந்த தொருப்பத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டான் என்பது கிடையாது ஒரு காலத்திலே போதை உண்டு ஆனாலும் கூட அவன் கண்களை பலராமன் விஸ்வாசமேற்கனாக இருந்தான் அப்படிப்பட்டவன் அவன் அதனால பார்த்தார் பெருமன் இவருக்கு இந்த படை கிடையாது இந்த லோகத்தில் போனால் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய அந்த பிராபகமான வசதி அவைகளால் இவனுக்கு எந்த விதமான நெருங்கும் ஏற்படாது என்று கொண்டான் காரணம் என்று தெரிவித்தவர்கள் தெரியவர்கள் இந்த பிரதானமான காரணத்தின் பிரதாக அவரை லோகத்திலே போய் ஆடிவிட்டேன் நீ நன்றாக அதிலே எல்லோருக்கும் தியானத்தை உண்டாக்க வேண்டும் அது சொன்னதுமே சீரீதேயிட்ட இருந்தார் தேரரிலே ஆரிரே பண்ணுதே அவndan சேரதன் என்று பிரசிதமான கருணமத்தை பெற்றிருக்கிறான் சக்சர் ஞானம் குருஞானம் பிரியன் அடியார்கள் அதனோடு விவாச தயாசனா பாபுதான் சுப உபதான தரிசதப வാരണாதி சரிதிலே இத்தனை சேஷதாம் தபை ஏபோதம் சேளைதேயிட்டனை என்றால் கூடா இருந்தால் இருந்தால் சொன்னால் பதவடியார் நீ வளரும் எண்ணும் துணையாம் மணி வளர்க்காம் திருமார்க்கு அரகு என்ற கைத்தரியும் பல வடிவங்களுக்கு ஒரு காலத்திலும் நெழிவுகள் ஏற்படுவதே கிடையாது குறிப்பிட்டவனை அழைத்தான் நீ போய் இந்த லோகத்திலே திரட்ட வேண்டும் என்று நினைவிட்ட இதுவும் ஒரு கைத்தரியம் பல கைந்தரியங்களிலே இங்கும் ஒரு கைந்தரியம் திருச்சி திருமணத்துக்கு ஆக்கிரமிக்கிறது என ஒருக்கூடிய கைத்தரியம் யம்டவாயம் அடியுடைய இடபரி பாலத்தில் ராமானுஜன் மிக நான் மரணம் அவ்வுருள குரங்குளனே உயிருடையவன் மரணமின்னு அடிவாரியுணர்ந்து நாட்டிய நீச்சமயங்கள் நான்கன மரணனை காட்டிய தேவன் அறிந்துத்தது வெங்கு விரவன் வாட்டமிழா வந்தனும் என வாழ்ந்தது நன்றி செயலக்கு கட்டச்சாடலும் சாத்தியப் செய்களும் தாய்ப்படவும் சூரிய வாதலும் நான்மரையும் குடும்ப நீசரும் பெருமான அளவில் அவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டன இந்த ஏற்பட்ட நன்மைகளை எல்லாம் அறிவிக்கிறார் சிறுவர்களுக்கு அனுப்பினார் அப்படி எங்கு பார்த்தாலும் அதி குரு அரியானது என்று பார்த்தாலும் அரியானத்தை அதுதான் காரணம் அதனாலேதான் நமக்கு விபரீந்த புத்தி எற்படைய மன்னவன் ஒரு காலத்துல சீகாசியை அழித்து விட வேண்டும் களிபூட்டனை அழித்து விட வேண்டும் கலியுடன் கலியுடத்துல எல்லாமே விபரீத்தம் அபரோக்கரம் தாண்டி பெறும் வயந்த குலத்திலே பிறந்தவன் தாண்டவனா போடுவான் தாண்டவன் மேல உண்டு அகம் மேல் அதுதான் சிறிதும் கனிவிட முடியும் என்கிறார் அறிவன் கடிக்குடித்தே வானத்தை பிரயோகம் பண்ணுவதுதான் வானொடிகளுக்கு வாழிக்கு வடக்கொடி காலத்தில் அடித்த ஒழித்து விட்டா இருந்தாலே ரொம்ப நன்மை அடிக்க முன்னால் தன்னுடைய ஆதர அப்படினா என்ன இந்த கலியுகத்திலே எவ்வளவோ தோட்டங்கள் இருந்தாலும் கூட ஒரே ஒரு நன்மை உண்டு அலியுகத்திலே கொஞ்சமாக தர்மம் பண்ணினாலும் அதிகமான கடன் உண்டு அத்தைவுங்கள அதிகமாக நாம் புண்ணியத்தை செய்ய புண்ணிய கர்மாக்களை அதிகமாக செய்ய அதனாலே கிடைக்கக்கூடிய நன்மை கரம் எடுக்கிறதே அது குறைவாக இருக்கும் கலிதர்களை அல்பமாக செய்தாலும் அதற்கு விசேஷமாகும் பெரும் அளவிலே நமக்கு கடன் கிடைக்கும் நன்மை கிடைக்கும் புண்ணியங்களை இந்த நன்மை இருக்கிறதுனால அப்படியே இருக்கிறது உருதான் அதனாலே அதுதானே மாறி போகிறது கடறவாய திசையற்றும் கல்வியுடைய விட கரிகாரத்தில் இராமானுஜன் பெருமான அவதரித்தான் அந்த வைத்தவர் ஆறு மாற வேதங்களைக் கொண்டு போயிருந்தார் தெரிவிக்காமல் போயிருந்தால் நிச்சயத்தார் என்ற சித்தாந்தத்தை நன்றாக வீராக செய்யாமல் போயிலிருந்தார் என்ன ஏற்பட்டு இருக்கிறது வீர உடையவன் காரணம் என்று அறிவாரியில் தொடர்ந்து உயிருக்கு அதிபதி இந்த ஜீவாத்மா எதிரான அறிய அவர் யாருமே கிடையாது என்று அவர் தெரிவித்தபடி நாளே இருந்து கொண்டோம் என்று தெரிவித்தார் இப்பொழுது ஒன்றல்ல பரவாரியங்கள் எல்லாம் தெரிவித்தார் வாயடங்களை செய்தார் அப்படி எல்லோரையும் தெரிவித்து அந்த காலத்திலே சம்ஸ்கிருத வேதத்தை ரசித்தார் சம்ஸ்கிருத வேத வேதாந்தும் இஹாசபுராணங்களையும் சுவாமி இவருமாராக பிரித்து ரச்சித்தார் காலத்திலே அற்புதமான ஸ்தவம் அத கேட்கிற ரெண்டு பேர் இருக்கா பெருமானி ரொம்ப ஆச்சரியம் அதற்கு ரெண்டு பேர் வேதம் வேதத்துக்கு புறந்தான தேதத்தை ஒப்புக்கொள்ளாத வாக்கிய வழியில வேதம் பிரமாணம் என்பது ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் வேதத்தை பிரமாணம் என்று ஒப்புக்கொண்டும் அவர்கள் எல்லாரும் வேதத்திற்கு விபரீதமான அக்கம் சொல்கிறார் அவர்களுக்கு வேதத்தை பார்க்கக்கூடிய பாரதியிலே கோகம் இருக்கிறார்கள் மதம் சாயியம் அதுவரை பதினேழு நாள் சொல்லுகிறார் அப்படி இருக்கக்கூடியவர்கள் சங்கராஜிகார்களே சங்கராச்சாரியன் அப்படி சாம்பத்தைவர்கள் அர்த்தங்கள் உயிர்கள் ஆதிர்மரணோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வந்தவெல்லாம் பாதிரி என்றான் என்னை ராமமானுஜன் நெய்வதி கடலை புரிய கடல் என்ன புரிய கடவுள் என்ற ஒரு சேர்ந்து ஒருவே என்ன புரியும் யார் இவங்களை சொல்லப்படுகிறார்கள் என்பதை நம்முடைய கோரிக்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம் அவர்களை நாம் அக்கம் இருக்கிறது பார்வையிலே பார்வையிலேஷமுடையவன் என்று சொன்னபடினாலே தவறன் விபரீத அக்கல் சொல்லுகிறான் வேதத்தை ஒப்புக்கொண்டார்கள் ஜெய எல்லாம் வேதத்தை ஒப்புக்கொண்டவர்கள் வாக்கியர்கள் அவர்கள் வேதத்தினுடைய பிராமான் என்று வாக்கியர்கள் வெளியிலே நின்றவர்கள் வேதத்தின் அறிவிலே வராதவர்கள் அதாவது தேவன் இவர்கள் அருகிலே வந்து இவர்கள் எடுக்கிறார்கள் ஆதிப்பாரனோடு ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டு நேரப்போய் தர்மத்தோட ஒன்றாக போயிருக்க தர்ம சத்யம் ஜெகன்மிகா இது வேதாந்திமா வேதாந்தன்னு சொல்லக்கூடிய தைரியத்தை எடுத்து அடித்து சங்கர சொல்ற அது என்ன சென்று தெரியுமா தர்ம சத்யம் ஜெகன்மிகா தம்ம ஒன்று தான் உண்டு எதற்கு முழுவதும் பொய் அத்தனையும் பொய் அப்படின்னு வித்யாவாதிகளுடன் அவர்களை விட ான் நீலகண்ட தெரியதாயிரம் மாற்றம் பிரம்மமானது தன்னைத்தானே மாயாக்கடுத்த பிரம்மமாக இருந்தது மறந்துகள் தன்னைத்தானே அடித்துக் கொண்டாலும் போது அதற்கு மறுபடியும் ஏற்படுகிறது என்றும் கிடையாது அதுக்கு அறிவு அறிவாடி அல்ல அறிவு மாதிரி அல்லது கிடைக்கிற மாற்றம்னா உண்மையிலாம் போகும் யோகத்தான் உண்மையில இந்த பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம எப்படி அப்படி இருக்க சித்த பிரம்மன் அவடைய ஜன காரணத்தான் சித்த பிரதமர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சித்த பிரம்மம் தான் இருக்கான் அபேத்த பிரம்ம அபேசன் இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு குணம் கிடையாது விஜயம் கிடையாது கிடையாது ஒன்றும் கிடையாது அவர்கள் வேகத்திற்கு விபரீதமாக இருக்கக்கூடிய அர்த்தம் இந்த அர்த்தத்தை எல்லாம் வென்றார் சித்தாந்தத்தை நம்முடைய கண்டனம் பண்ணுகிறார் நன்றாக கண்டனம் பண்ணுகிறார் அவரை நன்றாக கண்டனம் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் மாயாவாரியா ஏகதம்பி சன்னியாதியாக இருந்த யாதவத்திற்காக விருப்பு குழியிலே இருக்கும் காலத்திலே அவர்களிடவர் என்ன சொல்றது அவன் சொல்லக்கூடிய நன்னா மனசுல வாங்கிக்கணும் அப்பதான் சுலபமாக அவனை இயக்கலான் அதற்காக எந்தெருமானால் தரப்பட்டு திரு குறுக்கிலே போய் யாதவர்கடத்திலே பூரபட்சத்தமாக இருக்கக்கூடிய அத்வே எப்படி அத்வே வேத வாக்கங்களுக்கு அர்த்தம் சொல்கிறீர்கள் அதை தெரிந்து கொண்டவர்கள் என்பதற்காகவே போன வேற வாய்ப்புள்ளார் அளவுகள் இருந்தாலும் அதற்கெல்லாம் இதெல்லாம் பிற்பாடு வைத்துக் கொண்டார் ஆனால் இதுவரை அவர் சொல்லக்கூடியதை கேட்டவர்கள் என்று அவரிடத்துல அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தத்தை எல்லாம் கேட்டார் அதனாலே வெண்ட முடியும் பிற்பாடு எல்லாம் கண்டனம் பண்ணுகிறார் பிற்பாடு அதன் மேலே கண்டனம் பண்ணப்பட்ட மதம் கவி மறுபடியும்றுபடியும்ரகத்திற்கே சொன்னு மறுபடியும் மறுபடியும் பிறகுதான் பிறகு இருக்கிறதே அதுதான் நரகன் அதுவரை நரகத்தை நதினை நரகன்றது எங்கேயோ இல்லை நரகன்றது இந்த லோகம் தான் அவன் தான் உண்மை தண்டனை எல்லாம் ஆனாலும் இந்த ரோக வாழ்க்கைன்றது நரகன் தான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருக்கிறார் காட்சிப்பதே இல்லை காட்சிப்பதே இல்லை விளக்கியும் நீ மகத்திற்கு கேட்டோம் ரெண்டு மான்கள் இருந்தன காட்டுகிறது ஒரு மான் அதற்கும் தாம் இன்னொரு மான் அதற்கும் தாம் ஒரு மான் புறப்பட்டது என்று பார்ப்பது வெகு தூரங்களில் அந்த மாதிரி இருக்கின்ற போயிட்டேன் அதை பார்ப்பது அறியப்படுகிறார் இந்த தீர்த்தத்தை பாட உண்மையான தீர்த்தமாய் பானம் பண்றாங்க ஓடியவர் அழியிலே ஒரு பெரிய சிங்கமோ சிறியோ வந்தது அடிப்பது பண்றது என்ற முடிஞ்சு வச்சு அதோடைய வாழ்க்கை முடிஞ்சது இன்னொரு மான் புறப்பட்ட அதற்கு என்ன ஆபத்தையும் ஏற்படவில்லை ஒரு பெரிய குளத்தின் கரைக்கே போய்விட்டார் இந்த தீர்த்தம் இருக்கே அந்த தீர்த்தத்தை இறங்கி பானம் பண்ணுறது ோ இறங்க வேண்டுமோ அந்த துறையிலே இறங்காமல் துறையில்லாத துறையிலே அவர் இறங்கினவாறு அவரிடத்திலே ஒரு முதலிலிருந்து இதை பொறித்துக் கொண்டது அதனாலே இது நன்றாக பட்சிக்கப்பட்ட ஒரு சக்தி ரெண்டு பேர் என்ன ஆட்சி என்ன கேட்கிறார் ரெண்டு பேரும் சுந்தயோகத்தை வாக்கம் சுர்யோக சேவர்கள் என்கிறார் ரெண்டு பேரும் திருவேந்தரை போல தீர்க்கத்தை மறைத்து பொதித்து தீர்க்கத்தை பானம் பண்ணவில்லை தீர்க்கத்திலே ஜனத்திலே இருக்கக்கூடிய ஜலகர் கருத்துவார முறையினாரே இது லட்சிக்கப்பட்டு விட்டது காட்டு மதத்தாலே இது சொல்லப்பட்டுள்ளது போய் அந்நியாயமாக போய்விட்டது அது ஊடகத்திலேயே போய்விட்டது அது போல பாக்கியர்களும் குதிர்ச்சிகளும் ரெண்டு பேரும் போனார்கள் அது போல பாக்கியர்களும் பிரதிர்த்திகளும் இந்த தெரிவிக்கிறார் அரிசமையன்டிக் கா அடர்ந்து வரும் குதிருப்தளை அருத்துகொண்டே மர தீர்த்தான் காய் கன்னரங்கன் செல்வத்தில் பிரித்து வைத்தான் காயுது அடபாடு அடியணைகள் அங்கே என்று இப்போ திருநான அப்படிப்பட்ட காரியங்கள் பலபல பிரமாணத்தரை சித்த பிரமாசாரித்த பிரமேயத்தரை சிட்ட நெருமான பெரிய பாதான் உருவாந்திரம் ஒன்றும் கிடையாது பரபிரம் பெருமானமே சொல்லக்கூடாது பரபிரம் பிரம்மசுத்தவா இந்த தர்மத்தின் போதுமே கிடையாது அப்படின்னு வாழ்க்கையில் எடுத்தார் கைபிடித்து எடுத்தார் என்றேமயம் பெருமானார் இந்த காரியத்தை பண்ணினார்கள் எதிராக சப்திகளே தெரிவிக்கிறார் அபேடித்தர் இந்த காரணம் காஞ்சி பிறந்த இருக்கும் காலத்திலே ஒரு பிள்ளர் ஒரு சீவை ஒருவர் உச்சவருத்தி பண்ணி ஜீவிக்கிறார் கையில சொம்ப எடுத்துன்னு அவர் பயன் இருக்க இந்த இசிர சப்பத்தி போட்டிருக்க குதிர்த்து போனான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொன்னருடனும் இருக்கக்கூடிய அன்பை கேட்டார் கேட்டவர் சொன்னோரை அறிஞர் யார் இந்த பாதம் அபவாதம் தப்பான தான யாருக்கு தெரியும் கடக்கிரக விஞ்சணம் பெரிய படத்துல ஜலத்தை விழுந்துடா பார்த்தா படத்துல ஜலத்திலேயே என்ன பண்றது கையான பிடிச்ச எடுக்கலாம் கச்சக்கிரக விஜக்கணும் நல்ல முடிய பிடிச்சு செஞ்சினா இருக்கிற தசக்கிரக விசக்கணம் மாற்றிக்கலாம் கையெல்லாம் கலையை தான் கலைதான் பிடிக்கலாம் ஐய பிடிச்ச ஆபத்து இருக்காரு ஐய பிடிச்ச ஆபத்தை ஒவ்வொரு கட்டி முடிவோம் அதனால கச்சக்கிரக விசக்ஷனம் வாரத்தை மாற்றி இருக்கணும் அதுதான் சரியான காலம் சொல்றாங்க தா அதிக ஓரளவுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கேன் மறுநாள் அதை சொல்லிட்டு வரவே ஒரு பெரிய தாமம் காரணம் இதுதான் விவேகின்ற சம்பிரதாயத்தை நிகழ்ச்ச புலமை படைத்தவர் அவருடைய திருமணி இருந்தால இருந்த காலத்துல கஷ்ட திருத்தி கொடுத்த பாடத்தை சொல்லு அவர் கேட்டார் இந்த அவமானத்தை சொல்லிக் கொடுத்தவர் யார் கிடையாது சொன்னாரு தெரியாது அப்பையை நிற்கிறார் அப்பையே நிக்கிறார் பெரிய வித்வான் தான் ஆனால் அரசித்தர் சொன்னார் அரசுக்கரவர் அவருக்கு தெரியல வித்வான் தான் வித்வான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவருக்கு ராசித்தான் வர தன் விழுந்து திறந்த ஆபத்து எப்படிப்பட்ட ஆபத்துன்னா தலைய நீங்கள் பொழுது ஆபத்து அப்ப கையைத்தான் தூக்குவார் பெரிய ஒரு நதியிலேயோ பிரபாகத்திலேயோ விழுந்தவர் என்ன பண்ணுவார் கையை திருப்பன் மேல ஆவது காப்பாற்றின தலைக்கு மேலே வண்ணம் கூடுந்தேன் போது கையை துருக்கி அவன் தானே என்னை காப்பாற்றும் தூங்கவனம் தலையாகப்படும் அதனால கசக்காக வைக்கணும் பெருமானி எப்படிப்பட்ட ஆபத்து வந்தது இந்த குதிச்சிகளானே அவனுடைய தலையெல்லாம் போய் அவன் கையை துருக்கி நாராயணாவோ குதிக்க முருகும் ஆபத்து வந்தது அப்படிப்பட்ட ஆபத்து இந்த பெருமானிக்கு வந்தது இந்த ஆபத்திலே கொண்டு அவரை மீட்க வேண்டும் என்பதற்காக கையை குடித்து தூக்கினார் என்பதுதான் பரமபாசமான வார்த்தை இதுதான் வேதாந்ததி அர்த்தம் இந்த அர்த்தத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் அர்த்தம் வராது நாடு அவர்கள் இருக்கிறதுனால நின்றுதும் மறுபடியும் சொல்லும் தனக்கு ரணம் குறித்து சொல்லும் அவர் கேட்பார் கேட்ட காலத்தில் நான் சொன்னதை சொல்லும் அப்படின்னு தெரிவித்தார் மறுநாள் அவர்கள் மாடினார் அப்பே நீடைய மாற்ற வயர்சுல படத்தகம் பரப்பாங்க கேட்கணும் எங்களுக்குள்ள இருந்தாலும் கேட்டு வரணும் சொன்னாங்க ஓடி இருந்தேன் அவன் பிரித்து கொடுத்த பாடத்தை மறுபடியும் வச்சுக்காரு அதுவே சொல்றாரு பழைய பாடத்தை கேண்டிருக்காரு ஒருவேளை ஒரு பாடம் மறந்து கொடுத்துன்னா அதுவே தான் வரும் தப்பு தான் வந்தது அப்ப நீங்க குழந்தைங்க எல்லாம் நல்ல சொல்லப்படுங்க தப்பா கொடுத்தா அதுவே தான் வரும் எத்தனை பிரிவாளி எத்தனை பிரிச்சு கொடுத்தாலும் அல்ல கிரந்த சேர்ந்து அர்த்தத்தை எல்லாம் தெரிவித்து இருந்தார்கள் அகபாடம் மிகவும் கவனத்தோடு சொல்லுகிறார்களோ அவர்கள் கவனத்தோட சொல்லவர் என்று சிக்ஷிக்கிறார்கள் தெரியாது அதனால் சாதாரண கேர்ந்து தீர்த்து கொடுத்தனே ஏன் மாதிரி மாற்றிக்கொள் அவருடனே இந்த சுவாமி சொன்ன அர்த்தத்தை தெரிவித்தார் அப்பை தீர் நல்ல வித்வானாகினார ஒப்புக்கொண்டார் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த செய்வர்கள் தான் அவர்களுக்குத்தான் இப்படிப்பட்ட அர்த்தம் தோன்றும் என்று அப்படி ஒப்புக்கொண்டதாக நான் தெரிவிக்கிறேன் அவர் எப்படிப்பட்ட பெரிய ஆபத்து ஏற்பட்டது அதிலிருந்து யார் ரஷ்யார் ரட்சித்தார் ஆகியனாலே எம்பெருமானார் பிரமேய புதமான் எம்பெருமான் பிரமேயன் என்றால் உதவார்கள் பிரமாத்தாக்கள் என்றால் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அத்தனை பேரு கட்சித்தார் காந்திகளும் ஆன்ம தமிழ் மரம் தாய் பரபோதன் ஆனால் அதற்கு திருக்குஹெற்றார் நியமித்து அதனாலே இந்த மாடல் அவனுடைய சென்ற அண்டரு மாதம் வசந்தமிழ் ஆனந்தம் தாய்மதனாய் என்ற ராமனுடன் பொருள் நல்ல நம்பி அப்படின்னா அழ்வாரை பார்க்க மத்தவித போராடுவார்கள் திருமங்கை அழ்வார்களை பார்த்து சேர்ந்தால் தனிமிக்க சென்னை தனிக்குறையை நலப்பெருமாள் வலிமிக்க பாடலை ஒன்று தன்புடன் தடித்து அதனால் வலுமித்தன் ராமான் என்று பெரிய சிம்மம் ஆடுவரான அமர் பெரிய யானையாக இருக்க விதமாக இருக்க மத்த விதமானது பெரிய தடிய பெயர் எடுத்துவது எல்லாருடைய மந்தையில் தொடர்க்கும் அதுபோல காரித்தோம் தாரதண்டம் சகரண்டம் சத்யா தண்டம் திருதண்டன் கீழே திருதண்டத்தை கொண்ட மனை அர்த்தம் என காரியம் சாதாரணமான காரியம் அல்ல யாவது நடந்தா பக்தி கன்யா சரணன்யோ அவர் ஒவ்வொரு ஆச்சாரியருக்கும் அது பொருள் அப்படி எல்லா சாஸ்திரங்களையும் கட்டவர் சொல்லார் தமிழர்கள் சூரியிகள் நான்கும் எந்த எல்லா அரங்கிலும் ஆவும் தெரிந்தவர் எல்லாம் தெரிந்தவராக பெருமானார் இருந்தவர்கள் காலத்திலே ஆழ்ார்களின் சங்கல சாஸ்திரங்களை அலமுகமாக ரசித்தார் அக்காலத்தில் பிரமாதாக்களை பிரமேயத்தை ரகித்தார் பிரமாணத்தை ரித்தார் முன்னோடி இருந்த ஸ்ரீரங்கம் கரிசங்க மஞ்சனங்களும் சாட்சாத்திரு சிம்ஹாசரும் புருஷோத்தமித்த பதரி நாராயணன் ஐமி அவர் அடி வெற்றவரின் திருவடிகள் வெட்டவரம் எந்தாவிடத்திலும் உலாற்றினாலே எவ்வளவு சமப்பட்டார காலத்திலே நமக்கார் எழுதுவதற்காக ஒரு பட்ட ஸ்ரவம் இருக்கவர்கள் சொல்லவே இங்கிருந்து காஷ்மீரத்திற்கு எடுந்தரும் நடந்து பதினெட்டாவது நடந்தார் திருக்கோட்டையூருக்கு இருபத்தி எண்பது மைல் பதினெட்டாவது சுவாமி நடந்திருக்காருன்னா சாதாரணமான சீமான் யோசிச்சு பாருங்க ரொம்ப செலவு அவலியா சொல்றோம் போனார் கேட்டார் இந்த அர்த்தத்தை படுத்துட்டே நம்ம வாசிக்கிறோம் அந்த마 ஜெனம ஸ்லோக அர்த்தம் என்னன்னு படித்து서ாண்டிர போடுங்க. எவ்ளோ ஸ்ரம்பட்டா رياضரப்பனி பார்க்கிறது. அவ்ளோ ஸ்ரபதா சாதாரணமானவங்கள. அவ்ளோ சுமாரமான திருடையை கொண்டு நமக்காய் அவ்ளோ ஸ்ரம்பட்டா பெருமானார் நினைத்து பார்க்க வேண்டிய ஆத்ரையும் விவரிக்கிறத நீராக சொல்றதாகலாம். அக்ரையும் நான் தேஞ்சுட்டடவே. மகாந்த கத்தரேமேலெல்லாம் ஒலிနေတယ်. காலட்சேப கோசியின்னா விடாம பேசிட்டவே. யாரெல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தை நிவார்களா இருந்து சொல்றார்கள் அத்தனை பேருடைய காலட்சியத்தை நன்றாக கேட்டு நன்றாக அர்த்தத்தை சொல்லப்படி மனதற்காமல் மகான்கள் சொல்லக்கூடிய அமர்ந்து எதிரொடுத்து நன்றாக உணர்ந்து எஞ்சிலே கொண்டு அறிந்து அனுபவித்து அதன்படி நடந்து ஜீவனத்தை அடைய அதுதான் தெரிஞ்சால் தாக்கல் எதிர்பார்க்கும் அதற்காக நடந்த அதை நாம் நன்றாக மனசுரை கொள்ள வேண்டும் ஒரு சமயத்தில் கொண்டு போதே அவரோட நடந்து போகிறது எனந்தோறும் நன்றாக ஒரு அரண்மன் எத்தனையோ மற்ற விஷயங்கள் இருந்தாலும் உறுமுடியாரணும் நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை சொல்லக்கூடிய கிரந்தங்களை செய்துள்ளது இப்படிப்பட்ட வித்வார்கள் எந்த இடத்திலேயும் கன்னியாசம் செய்கிறார்கள் அந்த இடத்திலேயெல்லாம் மனதார மாணவர்கள் அவதரிபி செய்த ஆனை கோவில்களை நாம் வர்த்தகமாக போய்விட பெருமானது ஆணை கோயில் என்பதை மனவாள மாணவர்களைப் பற்றி கிடைக்க வேண்டிய பெருமாளைப் பற்றி அவகாரங்கள் நிறைய சொல்லுவோமையான மனவாள மாணவர்களுடைய அவதாரத்தை பற்றி நாம் நன்றாக அறிந்துவிடலாம் அதனாலே தெரிவித்தேன் அந்த அவதாரத்திலேயும் இயே ஆட்சி பேட்டம் தான் சமப்பட்டான் எப்பாடு நூற்றி இருபது சந்திர்தான் இருக்கானங்கள் பெரிய கோயில் பெரிய கோயிலே பெருமானாருக்கு அப்படிப்பட்ட லோகமாக இருந்தபடியாலே அப்படிதான் பயந்து போகலாம் ஆனாலும் கூட எந்த லோகத்திலே இருக்கக்கூடிய லோகத்தை பார்த்தார் என்ன கொடிய லோகம் மறுபடிய செலுத்திவார் ஏற்கனவே நான் கடன் கடையில நடந்தோருடன் அந்த கடன் சொன்ன வரியை செலுத்தவள் நோய்காரியத்தை செய்தார் என்று சொல்ல அகுலமான இருந்தால் அசுலமான இதற்கு சமமான மாசமே கிடையாது ஐப்பட்சி மாசம் அறிக்கிறதே அதில் அழிவார் ஐப்பட்சியில் கதையிலும் உலகத்தில் அப்பா காலம் தான் திரும்பி வர முக்கிலவான ஆழ்த்துடைய உப்பிலவான ஆழ்கள் ஒரு ரகசியம் அது ஒப்பிலவான அத்தியே கழிச்சு விடாமல் இருக்காரு வியாச்சாரத்துல வியாச்சாரத்துல சேமிச்சிருந்தார்கள் கூட சீர்த்திக்கிறதுக்கே ரொம்ப ஒப்பிலவான ஆழ்கள் ரகசியம் எப்படியும் எடுத்து ஒன்று செல்லலாம் ரவி பிரசாதம் அவதரித்த அவர் இல்லாமல் ஒப்பிலவானது எப்படியும் பேரி புகழ் வாங்கியார் பேராழ்ந்தார் சிறப்பார் அன்றாட அவதரித்த மாசம் ஆச்சாரிய சாரபோமனாய் இருக்கக்கூடிய புலலோகாச்சாரியர் அவர் அவதரித்தார் மூடத்தை அருளி செய்தவர் மூலத்தை செய்தார் கிடைக்காமல் போனால் குருவாய்ப்பு என்னுடைய வீடு தோல்வியில் கிரந்தமா போயிருக்கிறார் அத்தனையாக நாராயணன் இயற்கை வியாக்காரங்களை நம்ம மனசிலே தரிக்கவே முடியும் என்ன என்றால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி அவர் அவதரித்து வியாக்கானத்தை எல்லாம் அதெல்லாம் கோடுமுறை பண்றேன் என்ன சொல்லி இருக்கிறது என்கிற அர்த்தத்தை எல்லாம் ஏறப்படித்து சூத்திரூபம் அவர் செய்தார் கரத்தனால் விளக்கு திருவீதி பிள்ளை விட வீதின் பிள்ளை அவர் தினந்தோறும் காரைக்கே கேட்டார் நம்முடைய ஓகே நம்ம சொன்னதையெல்லாம் மனசிலே பறித்துக் கொண்டு வந்து எழுதி வைக்கலாம் நம்மளுடைய ஆட்சியினாலே எழுதி வைக்கலாம் எழுதி வைத்துவிட்டு அவர் பயணித்துக் கொண்ட காலத்தில் இரண்டு பிள்ளைகளை இரண்டு குமார் அவர்கள் ியர்கவாள இரண்டு பேருக்கும்ியம் அப்பாங்க தொடங்க ரெண்டு பேரும் அப்பா எழுடி அர்த்தம் செய்ய வேண்டும் என நாம் இதை எல்லாவற்றையும் சூத்திரபூர்வமாக சொல்லப்பட்ட அர்த்தத்தை எல்லாம் சாரா படித்து கொடுக்க வேண்டும் சூத்திரபூர்வமாக இருந்தால் தான் சொல்லப்பட்ட அர்த்தத்தை நீங்களே எவ்வாறு கொள்ளப்படும் என்று கண்டுகொண்டார்கள் அவதரித்த நாம் அதில் ஆச்சாரியை அவருக்கிய கிரகத்தம் ரெண்டு ரெண்டு கிரந்தங்களை அற்புதமா அவள் இணைந்தார் அரியும் விஜய பிரபந்த அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் எல்லாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் அவைகள் அவசரித்திருந்தாலும் அவரை அதை சாதாரணமாக சோதித்தோமேனால் உயரழுந்தவாதியாக அத்தகையோ கூறினார் ால் திரோ திரையில் இருந்தான் அதிலிருந்து அவர் பிரபாவம் என்பது முழுவதும் பெருமையை சொல்லக்கூடிய மகாபாரதத்தால் தூது சமன் ஏற்பட சொல்லுகிறது ஏதாச்சம் என்பது ராக புராண அன்பாக அப்படியே போகணும் ஆனால் இங்கெல்லாம் அத்தம் புரிய சில இடங்களிலே இருக்கிறது அதுக்கு மேலே போய் உண்டுக்குண்டே புகுந்து விசாரம் பண்ணக்கூடிய காலத்திலே அர்த்த ஒரு மனவ புரிந்து கொள்ளவே முடியாது எதுவுமே முடியாது இரண்டுக்கும் இரண்டும் இரண்டுக்கும் இரண்டும் என்ன ரெண்டு படைந்திருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு சாமியாருக்கும் ரெண்டு பேருக்கும் அஹங்காரம் மறுபடியும் அர்த்தம் சொல்ல முடியும் உதிரிதான் அர்த்தம் சொல்லலாம் சம்பந்தம் இல்லாமல் வரானா ஏதாவது தெரிஞ்சிருக்காங்க ீதார சதர்பம் தோன்றவே தோன்றார் மனோரமாக காலத்தில் அவர் வியாக்கியான விடாமல் போயிருந்தார் அத்தனை கிரந்தங்களும் வியர்த்தமாகப் போயிருக்கிறார் நாராயணர்ந்த வியாக்கியான சொல்லக்கூடிய அர்த்தம் நமக்கு தெளிவாகக் கூறுகிறது என்றார் அதை துளரோகாச்சாரியோஷமாக இருக்கக்கூடிய முன்னூர்த்திப்படி பதினெட்டு அலட்சியம் அதே போல அருளப்படச்சியம் ஆச்சாரியம் என்ற கற்பட்ட அருள் செய்தார்கள் நாயநாடுகளின் புதையும் காரணமாகவே நாம் அறிகிறோம் ஆனால் அவைகளுக்கு அர்த்தமாகப் போய் எப்பொழுதோ மனவாளம் அதன் நபர்ந்திருக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய முன்னூர்த்தப்படிக்கும் சத்தப்பிரயத்திற்கும் சிங்க ஜன கூட்டணத்திற்கும் ஆச்சாரிய பிரயத்திற்கும் ஏனும் தாவும் தன்னரும் அமுதமோத்து எளிதாக புரிந்து கொள்ளும்படியா எல்லாவும்தான் கொண்டாடும் தெரிந்து கொள்ளும் அந்த வியாட்சியான போயிருந்தார் ஆற்றில் கரைத்த குடிஎந்தரோர் தமிழ் ஆரணமே என்கிறார் அழகரம் சீர்தரப்பம் வந்தனர் வாழவிச்செம்பன் மனவாளி வந்த ஆற்றில் கரைத்த குடியவோர் தமிழார்கள் அப்படி போய் புளியை கிடைச்சா என்ன நதியில போய் புளிய கிடைச்சா என்ன ஒரு நாள் தெரியும் அழுவார்த்தல மேல அம்பரப்பை புரிய தாம்பரப்பண்ணா வீட்டுக்குள்ள போக மேல கட்டணம் நதியில பேர் எல்லாம் கணரே கிடையாது தாவரப்படம் போய் நதியில போய்ட்டா என்ன பண்ணிட்டு வர துன்பத்திலேயே இறங்கி போறாங்க இப்போது ஆழ்வாரத்துல போன இந்த மாதிரி இது பின்னால தாம்பரப்பணம் ஓடும் அதுதான் தாம்பரப்பணத்தை சொல்லும் அதனால் அங்கே போய் புளியை கரை சொல்லுவாங்க பாப்பிரத்தை புளி தனுக்கு மாட்டுப்பட்டு போனா மேலே இருந்து ஒரு பாத்து மாட்டுக்கு போனாரு படித்தா பண்ணே உள்ள புளியை கரைக்கிறது புரியா பார்க்கறது அந்த பொண்ணு பொறுப்பு பாத்திரத்தை புளி கரைக்க வேண்டாம் பாத்திரத்தை புயல் தடுத்துட்டு அதில் போட்டு கிடைக்க வேண்டாம் பாத்திரத்தை மேலே தரையில வச்சது தரையில் வச்சுட்டு புளிய மதினையும் கிடைக்கும் எங்கள் மாமியாருக்கு வயத்தில் புளி கரைக்கணும் எங்களுக்கு பாடப்பட்ட ஆற்றில் கரைச்சு புளியின்னு அதை சொல்ல முடியாது அதையெல்லாம் ஆச்சாரி முகமாக ஆச்சாரிய நாலு தடவை வேற்ற ஆறு தடவை வேற்றங்கள் அடிய சிறியாப் நான்கு தடவன் அடியுடைய ராசி இரண்டு தடவன் சுவாமி சாதித்தார் தங்காச்சாரியார் சீர்தாலே சாதித்தார் தனிக்கிழமை தவறாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அம்பத்தி ஆறு இந்த விடத்திலே கேட்கும்படியான நாட்டு இந்த சுவாமிக்கு போதனா சக்தி என்பது தூத்திர தேர்தலு சொன்னார்னா எந்த விஷயங்களும் பட்டு தக்கரித்தால் போலவே சார் சாதிக்கிறது அபராதகாரங்களும் சொல்லக்கூடிய அந்த உரிமைகள் அதே போல வாக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை தெளிவாக என்ன தெளிவாக சொல்லக்கூடிய முறை இருக்கிறதே அது அப்பறம் அற்புதம் போதனா சொல்லி இந்த சாமி மத்திய கேட்கல அப்போ கேட்டவாளுக்கு என்ன தெரியும் கேட்டார் ஆச்சாரியத்தையும் மூர்க்கப்படையும் கழிக்காத ஜன்ம பிரயோஜனமே அவர்கள் பட்ட சர்மெல்லாம் உருணாகப் போகின்றனர் தெரிவித்தேன் ஆக்தி தமன வயல் கூடு அரங்கம் அங்கன்காலம் அத்தர் செம்பன் மனவாள வந்திரனே இப்பிராமல் இந்த அர்த்தம் என்கிறார் எல்லாரும் எந்த ஆச்சாரியர்களும் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியருடைய சூழ் சூழ்நிலை எத்தனையோ இருந்தாலும் கூட அவர்களாலே அவ்வளவு அழகாக தெளிவாக தெரிவிக்க முடியவில்லை தெளிவாக தெரிவித்தவர் சுவாமிதான் சுவாமினாலே தெளிவான அர்த்தம் தெரிவிக்கப்பட்டது என்பதை அற்புதமாக அந்த சாமி ஒரு நித்தார்த்தத்தாதி செல்வார் எத்தனை குராமின்னு ஒரு தனி அனர்த்தராபுடன் நெய்யா அவன் சொல்றான் அவன் கொஞ்ச காளிதாசனத்தில் வரும் காளிதாசன் பிரசித்தி ஏற்படே முராரி மூன்றாவது வழியில போய் பல அர்த்தங்களை அவன் சொல்லியிருக்கிறான் என்னான்னு சொல்ல எல்லாம் தெரிவித்து இருக்கிறான் காத்து நாடகம் சாசி இந்த காலத்துல அனுபவித்திருக்கிறது அந்த முராரி என்ற தனி சொல்றாங்க சாரஸ்வதம் தேவித்தனையோ பேர் நேரம் வாக்தேவி சரஸ்வதி உபாசனம் பண்ணேவி காளிதாசன் சொல்றாரு காலி என்னோட உபாசனை பண்ண உபாசனம் பண்ண காலத்துல தாலி வந்தா நாட்டில அதனால தியானம் ஏற்பட்டது அவனுக்கு மடையெல்லாம் இருக்கான் முதல்ல ஆடுகளை படிச்சு நான் பத்தி பல ஜனத்திரங்கள் சொல்றாங்க அந்த நகரத்துல அந்த தேசத்துல இளைஞர்கள் இருக்கா ரொம்ப வெடிக்காலும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் பரீட்சை பண்ணுவேன் நான் பரீட்சை பண்ணி நல்ல வித்வானம் தேர்ந்திருந்தேன்னு சொல்லுவேன் ஒரு சந்தோஷம் ராஜா வந்து வித்வானம் தான் போனாங்க வரலாம் அவமானப்படுத்தி அடிச்சிருக்காங்க தீர்மானம் மகனு நம்ம வடிவற்றி நம்ம அடையணும் ஒரு கையாணம் சாதிதாசன் ஒரு மரத்து மேல ஒரு நாள் முடிக்க மரத்து முடியாது தடைய வைக்கின்றது இவரால் தெரியாது சாப்பாடு போட்டேன் அவன பெரிய பள்ளிக்களை போல தடையிட முடியாது காதல் பெரிய பாலம் கழிச்சு வாழை சுமந்து கொண்டு வந்து இருக்காங்க என்ன பண்ண வேண்டாம் குரு சின்ன சந்தையான அவனை கேட்டார் அப்போ வாய்மொழி என்று உட்கார்ந்துட்டான் உட்கார்ந்து பார்த்தான் மட என்ன பார்த்தான் அந்த சித்திரூபத்துல ராவணன் தான் ஆனா எனக்கு தெரியும் ராமனாம் சொன்ன சொன்ன எல்லாரும் ராமனா எப்படி கேட்டார் கும்பகர் பட்டாரி பட்டாரி சொன்னாரு அப்படியான ஒரு திருந்தா இருக்கு கேள்வி எடுக்கக்கூடாது அதுக்கு மேலே அவர் கேள்வி கேட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு திருங்கிட்டு இருக்கான் இடையா இருக்கு நம்ப நத்த அழகா மஞ்சள் மஞ்ச படுத்து வந்து பார்த்த வாயை தரத்து பார்த்த கொண்டு போட்டா அப்போ அவங்களுக்கு சாப்பிட்டான் கரையில படுத்து கேட்டாலும் ஆடுகள் வந்து வாயை புரிஞ்சு கேட்டாலும் சாப்பிடணும் ஆடு பயன் அவளை அப்போது புரிஞ்சுட்டா யாருன்னு கேட்டா பயப்படுத்தினா பத்தியமுடையில பயப்படுத்துறவாரு பக்கத்தில் தாடி போயிட்டு இருக்கே அந்த போய் பாடி வருவாங்க காடி வந்தவுடனும் அவரோட அதை கொடுத்துருவோம் தான் அது போன காலி போயிருந்தான் காலி அவுட் போட்டுருந்தது அந்த போனால் கோயில் கொண்டு போய் உட்காந்து தடவை கொண்டு வரும்னா அவள் வந்தார் அதில் வந்து அவள் நாக்கரை வந்து அவள் பீஜா சரத்தை எழுதினா கடவுள் கிறக்க மாட்டேங்குது என்ன பண்ணணும் கேட்டால் எனக்கு நாக்கே பீஜா சரத்தை எதிர்த்து சொன்னால் அவள் எழுதினான் அதிலிருந்து எனக்கு விஷயம் அர்த்தம் கேட்டார் அவர் துடிப்பட்ட காளிதாஸ் உதவோ இந்த காளிதாஸ் என்றே அவனா பொறுமையோட குருகுலத்திலே முராரித்தன் குருகுலத்திலே நான் ரொம்ப சிரமப்பட்டேன் பாட்டு உபாசத்தை சாரஸ்வதம் இந்த சரஸ்வதியுடைய பாக்கு அல்லது சாரஸ்வதம் சொல்லக்கூடிய நிச்சயம் எந்த கூடாலும் நன்றாக அறிந்தவர் அதிகரித்தவன் யார் குருகுலத்திலே குருவுக்கு சதவிதமான அவருடைய அருளத்தை என்னாரே அறியக்கூடிய கல்வி கிடைக்கும் தெரியாது அது ஒரு அழகான குருத்தான் இந்த அபிர்கண்டிகைய வானரகடை வானர பட்டர்கள் இருக்கிறார்கள் வானர வீரர்கள் எல்லாம் சமுதிரத்தை தாண்டினார்கள் எல்லாரும் சேர்ந்து மனகன் தடவீ அழகன் கருத்துகன் தான் அப்படிப்பட்ட மலையை கொண்டு நன்றாக பெற்றார் அதன் பேரிலே போனார்கள் அந்த கடல் வேட்டத்தில் சமுதிரம் எவ்வளவு ஆழம் கேட்டால் அது சொல்ல முடியும் ஒரு வார்த்தையும் முடியாது சமுத்திரத்தினுடைய ஆழத்தை இருந்தவர் யார் மந்தர பர்வத்தை அதுதான் சிரோபுத்த அதிசயம் மந்தர பர்வத்தான் அது அத்தனை கவிதன் திரோதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேவிகளும் சார முதலிகளை போலேன் அதே போல சுவாமி மந்தர பர்வத்தோல நன்றாக அறிந்து உலகத்திற்கு நன்றாக அறிந்தவர் சுவாமி எத்தனையோ கிரகங்கள் பண்ணியிருந்தாலும் கூட எல்லாரும் வானவ முதலிகளுடைய ஸ்தானத்திலே இருப்பார்கள் ஆனால் சுவாமியினுடைய தியாகத்தாலேதான் நாம் அந்த கம்பீரமான சாதனம் என்ற சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய சீவைஷ்வ சம்பிரதாயம் இவை சம்பிரதாய சாகனத்தினுடைய உள்ளே இருக்கக்கூடிய நல் புத்துக்கள் பெருகளை கொண்டு வந்து நமக்கு கொடுத்தவர் சுவாமி அறிந்தவர் சுவாமி நம்பர் பர்வத்தை அதிசயத்தை வார்த்தை இந்த வார்த்தை பொய்யல அது பொய்யே கிடையாது மெய்யிற்கோவது என்று சுவாமியை சொல்றாரு பற்றி அது இது மெய்யான வார்த்தை என்று பெரியவர்கள் கொண்டாடுகிறார் அவருக்குத்தான் விசேஷமாக விருது ஏற்பட்ட அவருதான் விஷயத்த வாக்கு அவருடைய வாக்கத்திற்கு கொண்டாடுகிறது இதைப் பற்றி நேரில் தெரிவிக்கிறது ஆக அந்த சுவாமி வந்து ஐப்பசி மாசத்துல அனுபவித்தார் தினத்திலே அந்தமானுடைய வாழ்க்கையினாலே திருமூல நட்சத்திரத்திலே ஆன்மூலம் அரசாடும் தெரிவிக்கிறார் ஆன்மூலம் வரச்சாடும் என்ன அர்த்தம் பிறந்ததா என் தெரியப்பெறதுக்கா ராஜாவானன்னு அர்த்தம் இல்லை ஆண்மூல பகசாடும்னா ஆண் மூலமாக ஆண் மூலமாக ஒரு மூலத்திலே வந்து அவதரித்த ஆணாக இருக்கக்கூடிய ஸ்வானம் அரசனாக இருக்கக்கூடிய ரங்கராஜனை ஆண்டாக அர்த்தம் ரங்கராஜன் சித்யனாக ஆடும் அவன் ஆள்பட்டான இவர்கள் அவன் ஆழ்படும்படியாக இவர் இருந்தார் அதனால ஆண்மூல பகசாடம் அர்த்தம் என்ன நான் விதி பார்த்த படுகிறோம் ஆண்படும் சுவாமி அவதரித்தாரே இவர் ஆண் இவர் அரசாக இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு அரசாக இருக்கக்கூடிய எந்தரிமானம் தனக்கு ஆட்களுடன்படியால் தனக்கு சிக்ஷனை ஆக்கிக் கொண்ட பெருமை இவருக்கு உண்டாகினார்கள் ஆன்மூலம் அரசாளுடன் என்று தெரிவிக்கிறார்கள் அதுதான் சத்தியமான அர்த்தம் அதற்கு அர்த்தம் அதெல்லாம் எத்தனை பேர் பன்னாட்டி அடிபடம் இருக்காங்க ஒரு பன்னாட்டியாடப்படி இல்லை அரசு அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒருத்தருக்குத்தான் பொருந்தி யாருக்கும் பொருந்தவே பொருந்தாது ஒரு காலத்தில் இதனை போட்டுதான் சொல்கிறார் பழமொழிக்கெல்லாம் அர்த்தம் உண்டு ஏற்கனவே ஒரு நாள் இருக்கா பெரும்பாலும் ஒரு அர்த்தம் இல்லை அர்த்தங்கள் எல்லாம் அர்த்தங்களை சாதிக்கிறது அவர்களிடத்திலே கேட்ட அர்த்தத்தை உலகிலே தெரிவிக்கிறார் அரியணா சொல்லக்கூடிய அர்த்தம் எதுவுமே கிடையாது அரிய அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட சூப்பரமான மதி கிடையாது அந்த மதிதான் கிடையாது அர்த்தத்தை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும் முடியாது ஆச்சாரிகமாக காட்சிகள் இருக்கிறவுடைய அந்த அளவில் மதி உடையவன் என்று திரளாம உடைய பேரன் அன்புடன் அதைப் பற்றி நாளையம் பெறுகிறேன் பெருமான அடிக்கப்பட்டான் ஆளுநர் என்றால் அர்த்தம் அருமை கொண்டார் குணத்தில் ஈடுபட்டார் வாக்கில் ஈடுபட்டார் ஈடுபட்டே தான் திச்சியன ஆனாலும் அதைத்தான் பெறுகின்றார் அன்புட மரக்காலம் பெருந்தார் அப்படிப்பட்ட பிரதாவும் அவனுடைய பிரபாவும் துலா மாசத்திலே வந்து அவதரித்தார் இவர் அவசரித்தை கொண்டாடுகிறார் அற்புதமா தெரிவிக்கிறார் எப்படிப்பட்ட மூல மூலக்கள் என்னும் எந்தபூல நட்சத்திரமானது என் மூலமாஜமா பெயர் அந்த மாசத்திலே மனவார மாசோடு அவசரிப்பதற்கு காரணமாக இருந்தது வந்து அவதரித்தார் அஸ்வயுமஸ் அவதாரம் அந்த உபயன் என்று அழகிய மனவாரம் அழகிய அழகிய மனவாளன் அழகிய மனவாளம் திருநாமன் எம்பெருமானும் திருநாள் அதே திருநாமத்தை இவருக்கு பெயர் பெற்றார் ஒரு அவதரித்தரே கடந்த திருநாதி தாசரண்டன் இது இவருடைய திருத்தகாலுக்கு திருநாள் அல்வார்களே விதம் அல்வாக்கணே அவதரித்தார் அழுவார்த்தர்களே பித்தரம் ஓசையான எப்படி தேடினானோ சக்கரவர்த்த திருமணம் எம்பெருமான் தேடினான் பித்தரம் ஓசையானாசா ததா தசரதந்தர தனக்கு தகசனாராக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதற்கோலே திகழக்கரன் தான் திருமாவியுடைய அவர் அண்ணன் ஐயன் அவரை தனக்கு பிசாவாக வரித்தார் அது அழ்வார்த்த நிலையை வந்து அவதரித்தார் அழ்வார்க்க நிறைக்கே அது பெரிய ஏற்கம் உண்டு என்று அடிப்படையில் தெரிவித்தார் ஆழ்வார பெருமானால் தீயர் திருவள்ளைய கரணம் என்றார் ஏதோ ஆழ்வாரச் செல் அல்ல எங்கியோ இருக்கிற அழ்வார சிறகு ஆழ்வார்கள் அல்லது திருவதி கேட்கக்கூடிய நம்ம ஆழ்வார்க்கின இருக்கக்கூடிய ஆயுதம் அதற்கு மேல எந்தார் அப்டத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானம் அந்த எந்தெருமானாருக்கு அவர் பௌசிகாச்சாரிய அவர் பற்றி நேரில் சொல்கிறார் அந்த எந்தெருமானார் திருவடிகளையே திருவணிகளையே சொல்லணும் அந்த ஆழ்வார்க்களை அவதரித்தவர் சுவாமி மனவார இந்த ஆழ்வார்க்கினர் இங்கே என்ன பெருமை முற்புதி உட்பிரித்ததே மூன்று பேர்கள் அவதரித்தே எந்தெருமானால் அவர் அங்கே பிற்பாடு தீபெரும்போது கூட அவதரித்தார் ஆனால் இம்மெருமானார் அவதரித்தது ஆழ்வார்கள் அவதரித்தவர் தெரிவித்தார் ரெண்டு பகுதாக்கள் என்ற நம்முடைய சம்பிரதாயத்திலே சென்று வருகிறார் ஒன்று உடல் முதலே அழ்வார் கடவுள் போகும் காலத்தில் ஆழ்வாரை விட்டு பிரிந்து இருப்பதற்கு மதுரை கவிகளுக்கு மனசு ஏற்படவில்லை இப்படி பிரிந்திருக்கு என்று வருத்தப்பட சுவாமி தெரிவித்தாராம் ஆழ்வார் சொன்ன நான் போன விற்பாடு போன பிற்பாடு இந்த வரணையிலிருந்து இப்ப சொற்போல கொண்டு வந்து விட்டு அதிலிருந்து அசீர்த்தி தரஸ்கர்மா அசுர்த்தி நாமே வருவோம் அப்படின்னு தெரிவித்தார் அதன் பிரகாரம் மறுநாள் தொடர்ந்து காக்கிறமையே அவர் மரபு தெரிந்து கொள்ள விற்பாடு மதுரை கவி ஆழ்வார் கொண்டு வந்து காக்கிறமையா என்ன பண்ணுங்க பண்ணு சின்னவராக எடுத்து விழுந்தார் நிறைய தீர்ப்பத்தை அதுல இருந்து எப்படி இருந்தார் என்ன அவசரமும் தெரியவில்லை என்று வருத்தப்பட்டார் பொழுது சம்பளத்துடன் போன்ற அவர் அவர் தெரிவிக்காரன் பேராட்டக்காரன்பு என்று கல்லப்பொருவது இடத்திலே திருப்பள்ளி பருத்து விருது நாம் சொன்னபடி மறுபடியும் தீர்க்கு காட்சி பெறுகின்ற மருந்தாட்சி துறை தீர்ப்பத்தை என்று காட்ட இப்போது எழுந்தபடி இருக்கக்கூடிய அம்மா இவர் அவர் அவதரித்த இந்த விக்கிராம் அவதரித்தது மாச்சி மாசத்துறை வைகாட்சி விசாக நட்சத்திரத்துறை ஆழ்வார்க்கு ரெண்டு விசாக நட்சத்திரங்களின் ஒன்றோ வைகாட்சி விசாகத்திற்கொப்பருநாள் உண்டோ சடகோசர் விசாக நட்சத்திரத்தை வைகாட்சி மாசத்திலே அவதரித்தார் ஆய்வார் அவர் விபோவகாரத்தை மனுஷனாக அவதரித்த இந்த லோகத்திலே மனித வடிவத்திலே அவதரித்தது வைகாட்சி விசாகத்துறை ஆனால் அவருடைய திக அப்துரிமையை இந்த அத்திருமேன் வந்தது மாசி மாசத்துறை அதே விசாக அதனால ரெண்டு உற்சவம் நடக்கிறார் மாசி மாசத்துக்கு நடக்கிற விஷயம் உற்சவத்தின் அதிகம் விசாக நட்சத்திரத்தில் காட்டும் விசாக தொள்ளாச்சி மாசத்திலே விசாக நட்சத்திரத்திலே நடக்கக்கூடிய அவருடைய அவதார உற்சவத்தை காட்டும் நித்திய மக்களவின் கிரக அவதார உற்சவமாக இருக்கக்கூடிய மாசி மாசத்திலே இருக்கும் விசாக நட்சத்திரத்திலே நடக்கக்கூடிய உற்சவத்திற்கு பெருந்ததி காரணம் இந்த அறிவார் தான் நடந்த நாலாயிரம் வரைத்தார் இப்போது நாம் செய்திருக்கிறோம் அறிவார்களே அல்ல இவர் தான் அதனுக்கு நாலாயிரம் இவர் மோதி வாய் திறந்து என்று சம்பிரதாயம் நாலாயிரம் கிடைப்பது இந்த ஆய்வாரா இந்த்பாடு ஆவாள முன்னாலும் திருவாயுமதிசையிலே திருமலை ஆழ்வாரன் அவருடைய ஆச்சாரியார் அவர் நாலு காடாக இருந்தது ஆய்வார் அதையெல்லாம் வெற்றி அவரிடத்திலே திருக்கி அவரத்திலே எழுந்து கொண்டிருந்த விக்ராமன் அவருடைய விக்கிரமி வருங்காலத்திலே அவரம் ஆச்சாரியம் அவருடைய அதற்காக உரிய கோயிலை கட்டினார் ராம ராமாமிருஷ்ணி அந்த என்று நதியா உடைய விசை இப்பொழுது இருக்கிறது அறிவாற்றம் அவரது உடையவர் சன்னதிகள் ஏற்படும் அந்த இடத்திலே இதனை கொண்டு போய் பிரதிசை பண்ணினார் நடக்கிற அவ்விடத்திலே ராமானுஸ்வரை போய் பெரியோர்களையும் வாசன் பண்ண முடியாத வாசன் பண்ண முடியாக ஜெயலித்தார் அவரது சொத்தை இவருக்கு அதிகமாக அதாவது மனவார நாம்களுக்கு அதிகனமாக ஆகிய நாட்டுள்ளதாக சொல்வதற்கு நாளே பார்க்கிறேன் ஆக உடையவர் அவதரித்ததும் அவ்விடத்திலேதான் நம்பெருமானார் திருவடுகளை தருணம் என்று சொல்வது அய்வார்க்கினார் அய்வார்க்கினே அவதரித்தவராக இருக்கக்கூடிய ஜீயர் அவர்தான் சுவாமி மனவார இந்த மனவாள மாணவர்கள் அவதரித்த முடியினாரி என்ன திருமணி மூன்று பேரும் அவதரித்தே அல்வார் மூன்று பேரும் அவதரித்தேன்றி அடுத்த அந்த விதேசத்திலே அந்த விபதேசத்துக்கு தேர்ந்தெடுத்தார் நகரம் தேர்ந்தெடுத்து திகழக்கணன் தான் திருநாதி உடைகிறான் சாதரண் என்று சொல்லக்கூடிய சுவாமியை தனக்கு தகர்த்தனாராகக் கொண்டார் அவருடைய குளத்திலே வந்து அவதரித்தார் சுவாமித்தாமி செய்கிறார்களுக்கு என்ன திருநாள் அருகே மனதார் திருநானும் அருகே மனவார் தா என்று மனதார் அழகே மனவாரன் என்று பிற்பாடுவதற்கு மாமுனிங்கப்பட்ட அந்தோபியா தருணைந்த சிந்தோ கருணையே ஒரு கடலாக இருக்கக்கூடியவர் கடல்ல கடல் தான் பெருந்துடன் கடல் தான் எம்பெருமானாகிற சமுத்திரம் இருக்கிறது அந்த ஒரு தோஷம் உண்டு அதனிடத்திலே இருக்கக்கூடிய கருணை இருக்கிறது என்று வாக்குந்திரத்தோட குறிக்கும் வாக்குந்திரத்தோடு கிடைக்கிற அப்படின்னாலே நமக்கு மக்கள் கிடைக்குமா கிடைக்காதான்னு கிடைக்கிறவரை சந்தேகம் எப்போது நம்ம நடத்த கருணை காட்டுதல் கட முடியாது ாலே தாலும் தி விடுவர்கள் அதே நாளே தக்கியார் ஒரு காலத்திலேயே அடியார்களை பற்றினவர்களுக்கு சந்தேகமே கிடையாது எம்பெருமானைப் பற்றினே கிடைத்த தரவருக்கு போய் சேர்ந்தவரை சந்தேகம் இருந்தால் ஊர் போய் சேர்ந்தவரை எப்படி சந்தேகமும் இருந்தால் எப்படி சந்தேகமோ அதே போலதான் பெருமானது ஆச்சாரியத்தை பற்றினா நிச்சயமான நமக்கு பேர் கிடைக்கும் அழகாக தெரிவிக்கிறார் ஈஸ்வரனை பற்றிய கையை பிடித்து காரியம் கொள்ளுமோ பார் ஆச்சாரியை பற்றிய காலைப்பிடித்து காரியம் கொள்ளுமோ பார் அனசிகிரி ஜரணவரணம் காரைப்பிடிச்சா விடவே கிடையாது காரத்தை சொன்ன தேவர்கள் விடவே தெரியாது அதனால கண்ணி கொண்டு போக முடியாது உதறிக்கொண்டு போக முடியாது கையை குடிச்சோம்னா கையை உதறிந்து கொடுவார் அதனால எந்தெருமானத்துல ஒரு சோகம் இருக்க அந்த சமுத்திரம் இருக்கிறது எந்தெருமான சமுத்திரத்திலே சுவாபந்திரம் என்று சொல்லக்கூடியது ஒரு கனசி கிடைக்கிறது கருணையோட கூடி சுவாபந்திரம் இருக்கிறது ஆனால் அருணைக்க சென்று கருணை இவர்களுடைய கருணை இவரிடத்திலே கருணை இவர்கள் வரக்கூடிய அல்லது பார்த்து பொறுப்ப அதுவே காரணமா அனதிகாரிகளால் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆச்சாரிய இருக்கிறார் அதிகாரம் உண்டே அரந்த என்கிறார் அதிகாரம் தானால் அரந்தனே அதிகாரம் இல்லாதவர்கல்லவா எந்தெருமானால் இறங்க வேண்டும் என்று கேட்கிறார் எந்தெருமான் இறங்குவது அதிகாரிகளுக்கும் கண்ணையோட ஞானையோடு பக்தியோகளை பணி நவர்களுக்கும் அவர்கள் வரக்கூடிய அந்த கட்டத்தை பார்த்து அவர்களுடைய மந்திரைக் கண்டு பொருத்தானோ விதைப்பண்ணக்கூடியவன் ஆச்சாரியம் அதனால அப்படின்னு தெரிவித்தார் அவர் கருணையே வழிபடுத்த ஒரு கடல் என்பது எப்படி தெரிகிறது கேட்டார் என்னையும் ஆட்கொண்டாரு எனக்கும் சட்டை ஏற்படுத்தினார் குருளல்லா இருந்து பொருளாக்கி அறிந்து கொண்டார் என்று அர்த்தம் நீக்கிறார் நான் எவ்வளவு நீச்சான் பரம நீச்சன் நிறையன்று அசத்துக்களுக்கு அசத்துன்னு என்ன ஆரம்பித்தார் அதல்ல இவர்தான் கருத்தி காதித்த காடிதாசான் அதல்ல இவன் செய்ய கவிதை என்ன ஆரம்பித்தார் அது கூண்டு வருகிறார ஒன்று ரெண்டுத்தான் அதல்ல ஆரம்பித்து வந்தாக்கா காளிதாசன் ஒருவர் அதே போல அசத்துக்கள் என்று என்ன தொடங்கினார் எரிஞ்சிருப்பான் சொல்வார் முதல்வர் அசத்து கணித நமாபிசப்தா மூலம் அசத்துக்களுக்குள்ளே ஒரு கண் சொன்னால் அசத்துக்குள்ளே அக்ரகண்ணு சேர்த்துகிறவர் அப்படிப்பட்டவர் தான் என்னையும் அனுகிரகித்தார் அவர் ஆகினாலே கருணேக சந்தோகம் அசீத் அசத்து கணித நமாபிசப்தா மூலம் எனக்கும் கூட சத்தையை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தால் எப்பெருமாருடைய குதை எண்ணத்தை பிரதித்திருப்பதாகப்படினார் அதேதான் ஜத்தான் வாழும்படியாக அவதரித்தார் ஸ்ரீகாரியன் அந்த நதிப்புடி மாந்த கண்களை வாரி உயர்த்தினான் மேலதிராக வாய்ப்பு முளைத்திடுனான் கந்த மரப்பொழுது குருபாவிதம் அழகும் பிளங்கிடுனால் அரங்க நகர்த்தியை கண்ட கழித்து மனவார முனிமலன் அவதாரம் செய்தார் அதை மிகமூற அதே என்று எல்லோரும் கொண்டாடுகிறார் ஒரு அசுரத்துக்கெல்லாம் அர்த்தத்தை சொன்னால் அதுவே அவருடைய பெருமையை சொன்னதாக ஆகும் செந்தவிள் வேதியன் இந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்த நாடு செந்தவிள் வேதியன் சொன்னாலே வைத்திலே மிகவும் மா சரிந்தவர்கள் என்ன விஷயம் சென்றவர் தான் சொந்த சென்னை உடைய தமிழ் அதுதான் இப்படி சாமிநாதியர் அண்ணன் கண்ணியுமா கேட்பார் இந்த அல்வார்கள் இதையா தமிழ் கட்டார் அது என்ன தமிழ் என்ன தமிழ் நானும் எத்தனையோ தமிழ் பார்த்தார் தமிழ் தாத்தான் பேர் அவர் கண்ணும் கண்ணீருமா போய் பறந்து சுவாமி தானை இழுந்த தன் சிறைகளை இன்று வைத்திருக்கிறார் எந்த பள்ளிக்கூடத்திலே போய் தமிழ் கட்ட தமிழ் கட்டார் என்பது கிடையாது என்ன என்று அழிவார் அழிவார் போய் எந்த பள்ளிக்கூடம் போய் தமிழ் வாசிட்டார் வாழ்த்தாரா இல்ல அரியா சரித்திரத்தை அழைத்து பார்த்தது ஒத்தரும் போய் ஓரடத்தில் வாசிதே கிடையாது உள்ளடங்காமல் அனுபவம் எந்தமான் கொடுத்த அனுபவமானது உள்ளடங்காலும் அற்புதமான தமிழ் பாடையிலே எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் மேகம் படுகிற சமுதிராம்பு சமுத்ராம்பு போலே நூற் கடல்கள் சர்வோபதிமானே என்கிறார் ஆச்சாரிய ஆச்சாரிய பிரயத்திரம் மேகமாரியால் சமுதிரத்திலிருந்து ஜலத்தை பருகிக் கொண்டு வந்து பொழிகிறது மேக சமுதிரத்திற்கு ஜலம் பிரயோஜனப்படுவது திருவந்திக்கேட்டில தீபகார் ஒன்றை கூடிய கடல் தொடர்ந்து இருக்கிறது கடல்களுக்கு என்ன பிரயோஜனம் அபான யோகம் அபான யோகம் தான் வைகா அங்கிலிருந்து பிரயோஜனப்படுகிறது தீர்க்கமானவும் முடியாது தீர்க்கமானது முன்னாடியும் தீர்த்தமாகும் ஒரு காலத்திலையும் சமுத்திரத்துக்கு நேர சாணம் பண்ணக்கூடாது அதாவது வந்து அப்புறம் தான தன் ஜாஸ்திரம் நிலவு அவசியம் இல்லை உடம்பு ஆயிரம் கட்டாயம் தீர்த்த மாட்டோம் மூணாரையும் சின்னாரையும் தீர்த்து அவர்கள் கடல் தீர்ந்த ராபாவின் சாஸ்திரம் அசத்தம் சிந்துராஜன் தான் அசத்தம் சட்ட சில காலங்களில் தொடக்கூடாது சமுத்திரத்திலும் தொடக்கூடாது அமாவாசரை தான் சமுத்திரத்திலேயே தீர்த்த மாட்டான் கௌர்ணமிதான் சமுத்திரம் இருக்கோம் மற்ற நாள் அது தொடர தார்த்து நிற்கிறதே தப்பு என்ன சொல்லி அதாவது சமுதிரத்துல போய் சிற பேர் நிற்கிறோம் அதுனால செருப்பை தூக்கி போடுறோம் வேற விஷயம் திருப்பி போடா நாய்க்குட்டிய தூக்கி போடுறது திருப்பி அது வரதான் இவரைதான் தூக்கி போடுறாரு அப்ப வேதான் தூக்கி போறோம் அப்பயே பார்த்துட்டு இருந்தார் அல்வாட சமுதிரத்துல எல்லாமே அடங்கியிருக்கு பாத்தியா அடங்கலில் சம்பத் அடங்க தண்டு அதுதான் அடங்கிய பெரிய இருக்கு மகளை இருக்கு அந்த மாதிரி பாத்தியா அது மாதிரி நீங்க அடங்கீடு அல்வா இல்ல சுவாமி அப்படியே ஒரு துருந்தூர் அதை திருச்சி போட்டாட்டா அதை வந்து தலை கல்லிடுறது எதனால சாடுறது அதை வந்து அடங்கிய மாட்டேன்னு தெரியும் அடங்க மாட்டேன் அடங்கா கூட மதக்கட்டும் போக மாட்டேன் தெரியல தெரியும் முதல இருக்க தெரியா மீன் இருக்கிற தெரியாதா சுறாம இருக்கிறது தெரியலா எது தெரியாது அடங்கி அது போல எவ்வெருமானத்துக்குள்ளே இந்த நோய்களை நாம் அடங்கி இருந்தோமே ஆனால் அவர் நாம தரத்துள்ளே எடுத்துக்கொள்வா அடங்க மாட்டேன்னு சொன்ன ஊக்கி கொடுக்கணும் அவ்வளவுதான் அதை செஞ்சு போடுறோம் சொன்னது அதே போல சமுத்திரத்தினுடைய தொடர்பாலத்தில் தொடரக்கூடாது அதிலிருந்து தீர்க்கத்தை பறிவில் வேகமானதை பறிவு கொண்டு வந்து நன்றாக தரிசித்தல் அதுபோல ஆய்வார் அவர் எந்த அனுபவித்தார் அதிலிருந்து அந்த குணத்தை எல்லாம் வெடித்தார் இந்த தீர்ப்பத்தை கருகினார் வேகம் பருகினார் சமுத்திரம் உள்ளோர் நூற்கடல் சொல் நூற்கடல் சொல்லக்கூடிய வேகமாகிற கடன் அதில் உந்திருக்க அதிலிருந்து இந்த காரணம் இங்கிரீர்த்தம் ஜலதிஞ்சு ஜராஜ் ஜா ராமநாட்சாம் அதுதன் தெரிவித்தார் லட்சிநாதன் என்று சொல்லக்கூடிய சமுதிரத்திலே இருந்து நம்மாழ்வாராகிற மேகம் கருணை என்று சொல்லக்கூடிய ஜலத்தை நன்றாக பிரசித்து நாமணி என்று சொல்லக்கூடிய பர்வத்திலே வந்து செய்தது புறப்பட்டன்களையும் அறிவிகள் புறப்பட்டது அங்கிருந்து ஐந்து ஆச்சாரிய மதுகள் மூலமாக எம்பெருமானாலும் சொல்லக்கூடிய பெரிய ஏரியர்கள் வந்து சேர்ந்தது அதிலிருந்து எழுபத்தி நாலு மதகுகள் எழுபத்தி மூலமாக அது பெருவி எம்பெருமானுடைய கருணை சொல்லக்கூடிய நீராக பெருவி பக்கத்திலே இருக்கக்கூடிய வயல்கள் பிராணி சத்திய எது வயல் இந்த சம்சாரமே பெரிய வயல் இந்த சம்சாரத்திலே இருக்கக்கூடிய பிராணிகள் ஜீவாத்மாக்களுக்கு செல்லக்கூடியவர்கள் தான்யன் இந்த தானியம் நன்றாக குறையக்கூடிய அனுப்பியும் தெரிவிக்கிறார் அதனால ஐவார்கள் எல்லாம் எந்த வாசித்தார்கள் தமிழ் எங்கேயும் போய் வாசிக்கிறது அதாவது எந்தமிழ் பேருகிறார்கள் அவர்களுக்கு திருநானும் எந்த வேறு அவள் எல்லாரும் நான் இந்த அனுப்பியோமே பாசனங்கள்லாம் பாடின இன்றைக்கு அர்ச நன்றாக நியாருக்கும் புரிய வேண்டுமே என்று அதுவரை கலங்கி திறந்தார்கள் எந்த மிக வேதியிதார்த்தம் சொல்லப்போகிறார்கள் அதையே பாக்கிய குதிர்ச்சிகள் மறுபடியும் திறந்தார் பெரும்பாலான அவர்கள் இந்த காலத்திலே பாக்கிய குதிர்ச்சிகள் எப்படி வேதம் சமஸ்கிருத வேதத்தை ஒப்புக்கொண்டாலும் சில பேர் சம்ஸ்கிருத வேதத்தை ஒப்புக்கொண்டு சில பேர் அபார்த்தம் சொன்னார்களோ அவர்கள் எல்லாரும் மறுபடியும் பிறந்தார் திராவிட வேதத்துக்கும் அந்த அவசை வந்து சேர்ந்தனர் ஆசிரியர்களால் சில பேர் இருந்தார் சங்கராஜிகள் ஒப்புக்கொள்வதில்லை பிராவிட வேகத்தை ஒப்புக்கொள்வதில்லை தமிழ்ப்பாட்டி தமிழ்ப்பாட்டில் அதே போல மாமனிகளாக இருக்கக்கூடியவர் நிரப்பித்தார் அர்த்தங்களை எல்லாம் சொல்லி நிரப்பித்தார் அதே போல இதனை ஒப்புக்கொள்ளும் பிரமாணமாக ஒப்புக்கொள்ளும் இதற்கு அபாட்சம் செலவே அவர்கள் எல்லாரும் மறுபடியும் தரிசிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது திராவிட வேதத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த காலத்தில் அதை போக்கினவர் சுவாமி என்று தெரிவிக்கிறார் இடத்துல அவதாரத்தில் போக்கினார் எந்தமான அவதரிப்பு அடுத்த அவதாரத்திலே மனோரமான அவதரிப்பு திராவிட வேதத்திற்கு ஏற்பட்ட தொல்லை அதை அழித்த அடக்காரத்திலே சுவாமி ஆக இரண்டு பேருமான அவதரிப்பை பண்ணினார்கள் காரியம் அல்லா நாம் அசனால் அவன் பெரிய ரங்கத்தை அமைத்து வைத்திருந்தான் பிப்பெரு விழகும் அப்படின்னு தெரிவித்தார் பிப்பெரு உழகின்றான் பெரிய அமைத்து வைத்திருந்தான் இருக்க ரங்கமா அமைத்திருந்தான் நடந்து ரெண்டு பேரை நிறுத்தி வைத்திருந்தான் ரெண்டு பேரை விடத்துல போனார் ஒருத்தன் ராமானுஜன் பலராமன் இரண்டு பேர் ராமானுஜன் தான் நம்முடைய ராமானுஜன் பார்க்க சாட்சி பெருமாள் ரெண்டு பேர் எங்களை போனார் ரெண்டு பேரும் போய் ஜாடர் பூண்டு விட சொன்னார் அதே போலத்தான் இந்த சோகத்தையே அர்த்தம் என்னால் எம்பெருமானார் எம்பெருமானாலும் மனவாளர் ரெண்டு பேரும் கண்ணனை அவர் ராமனுடன் பரராமனைப் போல பழைத்த தாமணியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவர் ரெண்டு பேரும் எந்த வந்து சேர்ந்தார்கள் யுத்தரங்கமா இருக்கக்கூடிய நீராபூத்திக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தார்கள் இல்ல ரானுவ முத்திகளால் ரானுடன் சொல்லக்கூடியவர் வாக்கியம் முத்திகன் என்றால் புத்தி குடிக்கிட்டே இருக்கிறது சித்தமாக பேரையும் நிரசித்தார்கள் இரண்டு பேரும் சேர்ந்தது என்று சொல்லக்கூடிய அற்புதமான வைபவத்தையும் எந்த மாணவர்களுடைய வைபவத்தையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடிய வருவதை கண்டுகொண்டவர்கள் தீர்த்த தரிசியம் அவருடைய வாக்கில தான அர்த்தம் வந்து ஒட்டிக்கொள்ளுக்கு மகாராஜனுக்கு சிவன் சொன்ன சிவகன் அந்த சிவகத்தில எந்தருமானார் அதே போல மனவாள மாமரோட அவதரிக்க போயிடார்கள் சாக்ரஜா அக்ரஜனாக அந்த எந்தெருமானோட இந்த ரங்கத்திற்கு வந்து சேர்ந்தார் மனவாள இந்த ரங்கட புத்திகர்களை இரண்டு பேரும் சொல்லினார்கள் சமஸ்கிருத வேதத்திற்கு சானோட புத்திகர்களாயிருந்தவர்கள் வாக்குப் புதிச்சிகள் இவர் திராவிட வேதத்திற்கு வாக்குப் புதித்திகளை நிரசித்தார் தாய் மனவாளர் இரண்டு பேரமாக சேர்ந்து இரண்டு பேரையும் அழித்து உதித்தா போதும் என்று அவ்விடத்திலே திட்ட பிரம்ம ரீதியானவர் தெரிவிக்கிறார் என்று வரக்கூடிய விற்பாந்தத்தை முன்கூட்டி அறிவிக்கக்கூடியது ஸ்ரீபாபத் என்று மனவாளம் சந்திக்கிறேன் மிகவும் வருத்தம் ஏற்பட்டிருந்தது அவர்கள் வருத்தத்தை கோக்கிறார் என்பதால் தெரிவித்து இந்த தடிந்து சிறந்து மகைந்தான் என் உலகார் என் அவர்கள் செய்த கலைகள் உன்னை திகழ்பெற்றின் தீர்ம ஒன்றுக்கு இல்லை அன்னர் மண் முடுக்காய் அன்னர் செய்த ஒன்று வெயில் போடுவோம் ஆரம்பிக்கிறார் அவர் சொன்ன பதினெட்டு ரகசிய கிரந்தங்களும் இந்த ரகசிய கிரந்தங்கள் அத்தனையும் வியர்க்கமா போயிருக்காரிய செய்தருள் நற்களை நல்ல சாஸ்திரம் இருக்கிறது அத்தனையும் வியர்க்கமா போயிருக்கிறது மனவாழ்வு அளவு இருக்கு மூத்தபடி வியாக்கியானம் பண்ணினர் அக்கத்துறைக்கு வியாட்சியாக வியாட்சியாக பண்ணினார் அதனால மற்றதெல்லாம் நான் புரிந்து கொடுத்து மூன்றையும் நாம் நன்றாக அதிகரித்து விட்டோமே தெரிந்து கொண்டு விட்டோமே ஆச்சாரிய மக்கமா கட்டமா ஐயம்பீக்கு ஆக அர்த்தத்தை தெரிந்து கொண்டு விட்டோமே ஆனால் மற்ற கிரந்தங்க ஒரே அறுபது ஏற்பட்ட பதினெட்டுலாம் பதினஞ்சு பதினஞ்சினுடைய அர்த்தத்தை சிறப்பு நாம் புரிந்து கொள்ள எப்போதுமே காலக்ஷ்மொழி நடத்துறேன் ஆராய்ச்சி வியாட்சியாக இருந்தாலும் கூட நம்முடைய பெரியவர்கள் மிகவும் முக்கியமாக திருவாய் மணி இருக்கிறது திருவாயுமையில் இருக்கக்கூடிய வீடு பெரிய வாய்க்கு ஐந்து ஐந்து வியாக்கியான நன்றாக பார்த்து அதையும் முக்கியமான வீடு காலி பண்ணி இருந்தார் அதற்கு மேலே மற்ற ரூவாயிரத்திற்கு வியாக்கியாரம் பண்ணியிருந்தாரு அதனுடைய அர்த்தம் ரொம்ப சுலபமாக புரிந்தவர் ஏ அத்தனை அந்த அடக்கி வியாக்காரம் பண்ணி இருக்கிறார் அதனால மற்றவர்களுக்கு எல்லாம் சுலபமா நாடாயிரம் பண்றது ஒர்க்கிரத்தையும் ஆச்சாரிய மூலமாக அர்த்தங்களை கேட்பதற்கிறது அது பரம பாதி வேதமும் ஒரு சிறதா வரையிறது எத்தனை அது கட்ட முடியாது இந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாலும் அதையே பொழுதுபோக்கா இருந்த காலத்தில் பண்ணியிருக்கலாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனால் நமக்கு அது புரிந்ததில்லை ஆகியனாலும் குறைந்தபட்சம் வீடு காலத்திலமாவது அவசியம் பண்ணியிருக்க வேண்டும் அது பண்ணத்தில்தான் பரப்பிரதாய அர்த்தங்களே கேட்க வேண்டும் வந்தாட்ட எல்லாம் கேட்பா கேட்பா யார்கிட்ட காலிக்கிறார் உபன்யாசன் மன்றத்துக்கு வரையின்னு சொன்னா முதல்ல இந்த கைது ஒன்றும் கேட்கவே எல்லாரும் பணமாவே சொல்லுறாங்க அவர் காலிச்சேன் நம்ம மரபு போய் விசாரிக்கும் சுவாமி மணி என் மரத்தை காலச்சி அவர் காலச்சே கொண்டிருந்தா நான் மரபு வச்சு வந்திருக்கேனு அவர் எனக்கு இருந்திருந்தாக்கா நான் எனக்கு வரக்கூடன்னு சொல்லுவேன் ரொம்ப சுலபமா இருந்து விடுறா எல்லாத்துக்குமே இது இது கூட இது இருந்தாரு உடம்பு வேடிக்கா தெரிவிக்கிறார் அவளுக்கு தானச்சி பண்றவாளு யாராவது கிடையாது அவசியம் தெரிவித்தான் அந்த காரணம் தான் கேட்பான்னு தெரிவிக்கிறேன் இன்னொரு முடிந்த முரகப்பாவை கேட்டு திருநோருக்கு தாமதம் பேச வேண்டும் தெரிவிக்கிறேன் அவசியம் வேண்டியது அப்பொழுது அர்த்தமானது மாறாமல் எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியாது என்னையோ அர்த்தத்தை சொல்றது ஏமாத்துறதுக்கு கூடவே கூட விவாதிக்க அம்மாளுடைய பெரிய பெருமாள் பெரியாச்சியார் நம்மார் நாகவன்கள் நீயம் மனத்தால் நன்றி ஆளவந்தார் பெரிய நன்றிகள் எம்பெருமானார் எம்பார் பட்டர் நஞ்சிகர் நம்ப வடக்கு தெரிவி எதிர்பல் ஆச்சாரியர் விமலையா என்று சொல்லக்கூடியதாலே வரந்து கூடும் அதனால அர்த்தமாக இருக்க அப்பொழுது அர்த்தத்தை மாறாமல் செல்பவர் மாறாமல் சொல்ல வேண்டும் என்றும் தன்னஞ்சில் சொல்லி இடி புத்த உபதேசம் ஆதாரம் அவர்கள் சொன்னே சொல்லும்பா நூலகம் கடந்த அப்பால் முதலாக அறப்படிய வாரவதை அரங்கமைய வந்தனமின் அந்த நடந்த சிந்தையானே வடக்கொடியை மரதகத்தை பெருத்தங்காது வெட்டாவின் திருமாவை பாடக் கேட்டு சொன்னுடைய பிரித்து வளர்த்ததனால் பயன் சக்தியன் வருகிற என்று மடக்கிரியத்தை ஊக்கி வணங்கினார் குறிப்பிட்டார் குருங்க சொன்னதை மாற்றாம பிடித்து முளைக்கதில் என்று முளைக்கதை முதல மாற்றக்கூடாது முளைக்கதிலே குறுக்கூடியும் அதுதான் வேதத்திலே பெருமை வேதத்துக்கு ஆறு கூட்டி மாறாது அது நிச்சயம் சொல்வா நிச்சயம் எதனாலே அக்ருங்க அத்னென்று சொல் முதல்ல வீடே என்று எப்பவும் மாறவே மாறார் வீடே அத்ரோ கிட்ட மாறவே மாறான் இதுதான் நிச்சயம் என்பதற்கு அத்தான் நிச்சயமாக இருக்கிறது ஒரு காலத்தில் சொமா இருக்கு அதற்கான பகவத் கோபாயிருந்தான் திப்தி இருந்தால் பிரம்மசூத்ரின் பூர்வாஜாரி பரிசு சூத்திராட்சரான தொடங்கியது அதனால பரம்பரா பிராப்தமாக தெரிந்தவர் பரம்பரா பிராப்தமான அர்த்தத்தை இவர் சுவாமி தெரிவிக்கிறார் அன்ன பகல் உடல் அன்ன உலகாசூரியன் அம்மூணுமே அது தெரிந்து கொள்ளாமல்யா போறது அதனால எனக்கு சொன்னார் மனசுல எதுக்கு வியாக்காரம் பண்ணுவோம் அதுக்கு வியாக்காரம் பண்ணினாலும் போறது அப்படி இருந்து மூத்தப்படி தத்வத்யம் தீவந்திரூதம் ஆச்சாரியம் இதற்கு வியாக்கியாரம் செய்தார் தெளிவா செய்திருக்கிறோம் ஆச்சாரியமாக அறிந்து கொண்டவர்கள் தெளிவா செய்து வைக்கிற ஒரு வார்த்தை தெரியவே தெரியாது நிச்சயமா செய்வார் இவரி கார்த்தம்தான் மனசு அது ஏற்படக்கூடிய சந்தையம் போகவே போகாது கழித்தவர்கள் நவாரணம் நவாரணம் விளை எடுக்கிறார் ஆச்சாரியை வியாக்கியாரம் எடுக்கிறார் கடந்த சரித்திரே அவர் மீது ஒரு சூத்திரம் இந்த சூத்திரே மேலே ஆனந்தை உதயம் சூத்திரம் இந்த சூத்திர அர்த்தம் சுவாமிக்கு மனசுரை படவில்லை மனசுரை படாத காலத்தில் சுவாமி என்ன பண்றதுன்னு யோசித்தார் அவ்வளவு பெரிய தியான வீதியாக இருக்கப்படுகிறார் தமிழாடிவார் அவரிடத்திலே நன்றாக ஆசிரியத்தவர் அவரால் சிகிச்சையில் இருக்க என்று சொல்லக்கூடிய அவர் திருவாரூர் பிள்ளைகளிடத்தில் எல்லா அர்த்தத்தையும் தேர்ந்தவர் ஆனாலும் கூட அவருக்கு மனசுலேயே சரபமான அர்த்தம் எப்படி என்பதை பற்றி சரி சந்தேகம் இருக்கும் சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லலாமா இல்ல எதையாவது எழுதலாமா ஆமா இருந்தா இன்னைக்கு எழுதி தனசுக்கடியா இன்னைக்கு எழுதிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அவளை பார்த்து எழுது போடுவோம் அச்சாரம் பண்ணத்தையும் எழுதி போடுவோம் அப்படின்னு எழுத முடியாது தெரிய முடியாது அங்கேதர் சுவாமி நிபுணர் கோஷ்ட்டு தப்பை எழுதிட்டாங்க சாமி மத்தவர்கள் தான் வேலக்கான எழுதிட்டாங்க கடைசியாக ஒரு நாள் அவரேன் அவதாரிகளே இருந்தார் இதற்கு நான் கடைசியாக எழுதுகிறேன் ஆனாலும் கூட இந்த சோற்றத்திற்கு நான் கடைசியாக வியாக்கியான பாரித சந்தோக நிர்வாக கோரம பிரகாட்சம் ஹத்மதல மண்டலே தாம் வீரங்கராஜ நகம் சுயமாத்திரியாமா என்கிற இந்த சோகத்திற்கு என் மனசுக்கு பரிபூர்ணமாக திருப்தி ஏற்படும்படியான அர்த்தம் தோன்றவில்லை நானா சொல்றது அதுல மனசுக்கு எனக்கு சமாதானம் ஏற்படும்படியா அர்த்தம் தோன்றவில்லை அது எப்பொழுது தோன்றிவிட்டோம் அப்பொழுதுதான் இருந்தாலும் தள்ளி போட்டுட்டே வந்தது ஆனால் இப்பொழுது தோன்றி விட்டதோன்னு கேந்தான் இப்பொழுதும் பரிபூர்ணமாக தோன்றவில்லை இருந்தால் ஒரு விதத்திலே எதோ தோன்றின அர்த்தத்தை உள்ளதில்லை என்ன ஆர்த்தம் இந்த மனவாரமான அடிபடி இருந்த அப்படினாரு அட்டதீபாச்சாரிய ஒருத்தராக இருந்தபடி இருந்த அப்படினாரு ஸ்பஷ்டமாக தெரிய முடியாது அது அவருக்குண்டான பெருமை இவருக்குண்டான பெருமை விச்சேரிக்கு முன்னாடி பெருமை சுவாமி கட்சியா தாசா என்ன குணம் அது தாசருக்கு தான் அது மனவாரமாவில் இருக்க ஏற்படல மனசுல கேள்வி ஏற்படலாம் கேட்டவர் ஜனநியாச்சாரிய என்ன இருக்க திருநாராயணபுரத்தில் அவர் இருக்கும் அவரிடத்திலிருந்து அக்கத்தை கேட்டோம் ஆச்சாரிய அழகாக்கு மேலிருந்து புறப்பட்டார் அந்த காலத்துல நான் பரப்பிட்டு திருச்செந்திப்பட கேட்டார் அஞ்சு தூரம் தான் ஆனால் கணி ஆச்சாரியர் திருநாராயணபுரத்தில் இருந்தவர் மனதாளமானவர்களுடைய அப்பிரமிதமான பிரதிதல் அவருடைய வைத்தி பெரிய தர்மாவத்தியும் கேட்டு அவரை சேமித்தவர் இப்போது ஒரு மகான் அவசரார் நேரம் அவரை சேமித்தவர்கள் திருநாராயணபுரத்தில் வந்துட்டார் அவர் இவ்வளவு வந்துட்டார் திருநாராயணபுரத்தில் ரெண்டு பேரும் அந்த சந்தித்துக் கொண்டார் சந்தித்துக் கொண்ட காலத்துல வைக்கோ வைக்கோ வந்து செய்ய தண்டபன் சமயத்திலிருந்து சேமித்துள்ளார் சோத்த காலத்துல அவர் கேட்கிறார் இவரை பார்த்து கேட்கிறார் கேட்கிறார் அவர் பார்த்து வர் எங்கு திருநாராயணந்து ஜாரியர் பார்பாக விழுந்துள்ளாரான் கேட்டார் அவரைதான் ஜனநியாச்சாரியர் ஹரியர் ஹரியன் தான் ஹரியன் தான் அதுவே மகாரணதாசன் அப்படின்னு தெரிவித்தார்கள் ரொம்ப தேவையிலே சேர்த்து அப்படிங்கிறது உனக்கு பேர் அது போய் அவரத்தில் அர்த்தம் கேட்டால் பின்பாடுகள் நாதிட்டு சொல்லக்கூடியவர் அர்த்தங்கள்ல இருக்கக்கூடிய வித்தியாசம் அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் வேற இருக்கு ஆனால் அவர்கள அர்த்தம் கேட்டு தெரிந்தார் தெரிந்து கொண்டு வருடம் என்பது அக்காலத்திலே படம் வீடு அவர்களை நாம் செய்து போனேன் என அர்த்தமாகிறது அது தெரிந்து கொண்டால் போடும் வீட்டார்கள் ஆயிருந்தால் மூணு சுத்திரம் வியாக்தான் எழுதினார் மனோரராமன் தத்தத்தை முடியோகிற போடம் அதேபோல ஆச்சாரியம் ஜியாக எழுதினார் அக்காரசிர என்று பிரசண்டாவது அவர் தெரிவித்தார் இப்படிப்பட்ட மகா மேகாவிலாசத்தை உடையவர் அவரவென் தனது அவரவர்கள் உணவே கிருஷ்ணபாத சூழலே அற்புதமான தனி நம்ம சம்பிரதாயத்தை எதை கொண்டாடு தனியை அவர்கள் அற்புதமாக கடவுள் சிறு அதை விட்டார் காணாத குடும்ப பல காட்டுவன் கற்று விளக்கத்தை எடுத்தாட்டுவன் பெரிய கனக வரையும் சிறிய கடுகு அடைத்து வைப்பன் என்கிறார் என்ன பெருமைன்னு ஆச்சரியம் மேல் பருவத்தை எடுத்து ஒரு கடுகு கூட அடைத்துடுவது அது அவனுக்குண்டான பெருமை இந்த அடுத்துடனா சாமப்படும் அதை போல நம்முடைய பெரியோர்கள் சின்ன தனியனுக்குள்ளே அவாட பெருமை அப்படி அடைக்கிவிடக்கூடிய சாமத்திய எந்தருமானுக்கு உண்டான எடுத்துகிறதா சாமப்பிரத்தை கட்டுங்களுக்கு உண்டான எடுத்துகிறதா சாமப்படும் அத்தான் அதுல லோகாச்சாரியாய பிறவேன் கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய சூழல் இந்த பாம்பு போக்கணும்னா யாருக்கு பாம்பு கிட்ட போகக்கூடிய விச வைக்கிறார் பாம்பு மது கடிக்கக்கூடிய பாம்பு அதனுடைய விஷத்தை போக்க வேண்டும் என்று உயிரிழந்தார் உயிர் கொடுத்தவர் சம்சாரமாக இருக்கக்கூடிய அழித்தவர் அவருக்கு நாம் நடக்கூடிய கட்டத்தை கண்டு பொருத்த முடியாத பரம தயாடுவாய் பரமசாரணிக்கான தெரிவிக்கிறோம் பரமசாரணிகளா இருந்ததால் அவர்களுக்கு நான் இன்னை ஈருள ஆரியன் செய்தரும் அதே போல நல்ல கடை கிடையவே கிடையாது வேதத்தை காட்டிலும் வேறொன்று வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாதுன்னு சொல்லல வேதாக் சாஸ்திரம் பரம் நாத்தின்னா வேதம் சொல்லக்கூடியதுனால வேறொன்றுக்கு சாஸ்திரமே பேரை கிடையாது வேற ஒன்று சாஸ்திரமே சொல்லக்கூடாது வேதம் தான் சாஸ்திரம் வேதாக் சாஸ்திரம் பரம் நாஸ்தி அந்நியத்து கிடையாது வேகமானது எல்லாரையும் விட முடியாத அவர்களுக்காக பலவிதமான கர்மங்களை தான் சொல்றது ஆனால் சிறந்த கரை எது என்று கேட்டால் ஜீவாத்மாவையும் மனசுல ஜீவாத்ம சேமத்தையும் நினைத்து இருக்கூடிய மற்றவர்கள் திட்டி எம்பெருமானையே பெற்றவர் அதான் ஜீவாத்மாவுக்கு தான் நன்மை என்பதை அற்புதமாக தாக்கி இது மக்கள் ஆச்சாரியா உத்தார்கள் எம்பெருமானைப் பெற்றதைத் தாக்கல் ஆச்சாரியனை தருவோம் சித்தி நிச்சயம் எம்பெருமானவர்கள் பரிபூர்ண கிருபை கிடைக்கும் என்கிற அர்த்தத்தை ஒளியிட்டவர் ஆகினாலும் செய்கிற ஒரு அர்க்களை பேசி பொறுந்த அப்போதுதான் ஏற்படும் சூத்திரவுமர் பாதித்திருந்தாலும் கூட மனவாழ் பண்ணாமல் போயிருந்தார் ஒரு சூத்தருக்கு ஒரு அர்த்தம் தெரியாது அகரங்கதாரம் என்கிறார் நூறு கோடி ரூபாய் ஒரு விஷயம் அதே போல இதன் மன்னன் ரெண்டு பேரும் மிதிக்கியாட்சம் திராட்சியத்தை கிடையவே கிடையாது இதை சேமித்தவர்கழக்கம் திட்டப்படும் என்றாலும் தன்னெடுத்து பார்க்கலாம் திராட்சா தாரா ஏன் பெறுனாலும் கூட அந்த அவரை நினைக்காது அவ்வளவு நினைக்கிறது ஆனாலும் எதிராக உங்களுக்கு என்னென்ன சூரியஜன்புடத்தை சீரஜிரம்தான் அவருக்கு இன்பமா இருக்கு சிறியாரத்தை சேமித்த நமக்கு அந்த இன்பம் ஏற்படையாட்சிக்காமல் போனால் ஒரு பக்தியை அன்பிக்கவே அந்தவிட்டார் ஆனால் பேசுவது நினைத்தார்கள் பேசு கொடுத்து அமத்தே கொண்டாலும் ஒருத்தன் கண்ணிடத்தை பார்க்க வார்த்தார்கள் அமிர்தரசம் மனவாடமான வியாக்கியான பார்க்கும்போது அது மிகவும் சாயம் விட்டது என்று தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட வியாக்கியானம் அளிச்சால் ஆயிரத்திற்கு பேசி தொழில் அந்த மதிப்பூடி மாநில கண்களை வாழ்வு உயர்த்தினார் மந்த மதிக்கூடி மானிடர்கள் மந்தமாக இருக்கக்கூடிய மதிய உடையவர்கள் ரொம்ப கலந்த கூடிய அந்த மதிப்பூடி மானிட கண்களை வார உயர்த்தினால் அந்த மதிப்பூடி மாநிலர்கள் நம்ம எல்லாரும் மந்த மதி கலந்துற கலக்கிற நானும் கலந்துகிறோம் நீங்கள் கலத்துவார் உண்டு கடந்துவார் உண்டு அண்ணா கலக்கிறவா நதியும் பேர் இருக்கா எல்லா பேசுக்கு தான் போறோம் போன உடனே இத்திர தேவத்தா கூடாது வெளியில போன உடனே இருக்கா உடம்பு தெரியாது அப்படியா எந்த சின்ன கிஷன் தெரியும் ஓடி போடுறோம் அடுத்த கலக்குவார் உண்டு அப்படின்ற அளவுக்கு இருக்கும் மந்த நதி புலி மாண்ட கண்கள் அப்படிப்பட்டவர்கள் பாதி உயிரிழந்தாவதத்தை அறிய முடியாது செய்யக்கூடிய நன்றி இந்த மதிப்போதி மாநில பெண்களை வாழ்வு உயர்த்தி ஞானியர் மே ரசிராசதம் வாழ்வு முளைத்திட நாள் மேகம்பேர்கள் எப்பெண் மாண்களை ஆசரித்தார்கள் ஞானியர் கோபந்தரும் திருவாய்மதியின் மனந்தரும் விட தரும் மார்கும் சுடர்ந்து பொறுப்பிலும் பதிவரும் குணத்துகள் பண்டங்கள் எழுந்திருப்பது ஞானிகள் எழுந்துள்ள எதிராக வாழ்வு எதிராக காரியத்தை மேலும் சோக்கிய அதிகமாக பண்ணிக் கொண்டு போதான் என்று பலபடியாக நிரூபிக்கிறார் விசேஷங்கள் விசேஷங்களை பற்றி நாளை தான் இந்த கோஷையிட திரைப்படலாம் அழகத்தால் காவிரியை பெரிய சமுதிரம் போட இருக்கக்கூடியது அத்தனை அவகாசம் கொடுத்தாலும் போராளம் விதை சிறத்துல பத்து நாட்கள் அவருடைய சரித்திரத்தை ஒதுக்கிட்டு அப்பொழுதே போகிற ஒரு நாள் ரெண்டு மணி காலம் இருபது மணிக்கார அவருடைய நடந்திரத்தை அனுபவிக்கிறது பெருமையை சொல்லி முடிக்க முடியாது பெருமை என்பதை அவதா சந்திரமாகிவிட்டபடியும் அரை தினம் தொடர்மணி புனவாளமாக அனுபவிக்கும்படியாக ஏற்படும் அதை அனுபவிப்போம் தொடர்ந்து அனுபவிப்போம் என்று ய மகத்மே திரந்தவாசி மந்த